எல்லாருக்கும் நமஸ்காரம் ஏழு மணி ஏழு ஒண்ணு வரைக்கும் பார்ப்போம் அப்புறம் யாரு வந்தாலும் வரட்டையும் வகுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப இன்றைய வகுப்பு வந்து இறுதி வகுப்பாக இருக்க போயிருது சரி மணி ஏழாச்சி நம்ம வகுப்பை தொடங்கிடலாங்க ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம கடந்த சில வாரங்களாக இந்த பாடத்திட்டத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே உண்மை நீ அறிவாயாங்கிற தலைப்பில் இது வரைக்கும் நம்ம பதினாறாவது பாடம் வரைக்கும் வந்திருக்கிறோம் பதினாறு வகுப்புகள் கலந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பாடத்திட்டங்கள் படித்ததுலேருந்து ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்திருக்கும் என்ன மாதிரி புரிதல் இருக்கும் அப்படின்னா இருப்பதெல்லாம் ஈஸ்வரந்தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்திருக்கும் அதாவது இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ளே வரணும் இப்போ இந்த ஈஸ்வரத்தன்மை வந்து எப்படி வெளிப்படுது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை சக்தி தான் ஈஸ்வர சக்தியாக வெளிப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பாடத்திட்டத்தின் நல்ல தெளிவுக்கு வந்துட்டோம் இப்போ பெரும்பாலான இது ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சித்த சுத்தி இல்லாத காரணம் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது மன தூய்மை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாயை எப்படி இருக்கும்னா உண்மை மாதிரியே தெரியும் பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு உண்மையாகவும் இந்த உலகம் உண்மையாகவும் அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற விசேஷ சுகங்களில் சிக்கிக்கிட்டு நல்ல பாதைகளை நோக்கி பயணிக்கணுங்கிற அந்த ஞானத்தை நோக்கி தேடக்கூடிய அந்த தேடுதல் அவங்ககிட்ட பெரும்பாலும் இருக்காது அப்படிதான் பெரும்பாலான மக்கள் பயணிக்கிறாங்க இப்ப யாருக்கு தன்னை அறியணுங்கிற ஆசை உண்டாகுது அப்படின்னா அவங்களுக்கு மன தூய்மை உண்டானாதான் இந்த சூழ்நிலை வந்து கிடைக்கும் எல்லாரும் கிடைச்சிடாது இது அதனாலதான் எத்தனையோ கோடிகள் ஒருவன் என்னை அடைகிறான் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் வந்து சுட்டி காட்டுறாரு முயற்சி செய்கிற எல்லாமே இறைவனை அடைந்து விட முடியாது அதுலையோ எத்தனையோ கோடிகளை ஒருத்தன் தான் என்னை அடைய முடிகிறது அப்படிங்கிறது சாஸ்திரத்தின் வாயிலாக ஞானிகள் தெளிவுபடுத்துறாங்க இப்ப நம்ம பாடத்திட்டத்திலையும் அதே நிலைமை தான் அதாவது இங்க வந்து படிக்க வர்றவங்க எல்லாருக்குமே இது புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மன தூய்மை உண்டாகாமல் இது புரியவே புரியாது இப்ப மன தூய்மை மன தூய்மைன்னு சொல்றோமே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமைகள் அற்ற நிலை அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல சொல்லியிருக்கோம் இப்ப மன தூய்மைன்னா ஏதோ நல்லதை மட்டும் செய்யறது மன தூய்மை கெட்டது செய்யக்கூடாது அப்படிங்கறது இங்க இல்லை நல்லது கெட்டதுங்கிற இருமைகள் இங்க கிடையாது இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான் அப்ப நடப்பதெல்லாம் ஈஸ்வர காரியம் அப்ப நான் யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒத்திசைவோட பயணிப்போம் நமக்கு ஆசைகள் இல்லாததுனால என்ன நடக்கும் தேவையற்ற விசே சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு அதனால வரக்கூடிய சிரமங்கள்னால நம்ம வருத்தப்படுறவுண்டான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லாம போயிடும் ஆனா ஒரு சராசரி மனிதன் என்ன பண்ணுவான் இது போன்ற ஞானம் இல்லாததுனால அவன் நான் செய்கிறேன் அகங்காரம் மகாரத்துல சிக்கிக்கிட்டு அவன் இந்த விசைய போய் மேலும் மேலும் ஆசைகள் வாயிலாக அடிபட்டு அப்புறம் கடவுள் சரியில்லை நான் சரியில்லை இந்த கடவுளுக்கு பதிலா அந்த கடவுள் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பயணப்பாதைகளை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆசுலேஷன் மைண்ட் தான் பெரும்பாலான மனிதர்கள் கிட்டே இருக்கு இப்ப எல்லா சாஸ்திரங்களும் எதை அடிப்படையா வச்சு சொல்லுது அப்படின்னா இந்த மன ரொம்ப அடிப்படையா வச்சு பேசுது இந்த தூய்மை இல்லாத மனதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போகாது இது போகக்கூடிய சந்தர்ப்பம் அந்த மனதுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது தெளிவுபடுத்துறதுனாலதான் இந்த சரணமற்ற மனநிலையை கொண்டு வாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சுட்டி காட்டு இப்ப சரணமற்ற மனநிலைங்கிறது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கலங்கிய நீர்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியாது அந்த கலங்க மற்ற நீரின் அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் அப்ப அது போல மனம் கலங்கி இருந்தா இது போன்ற சாஸ்திர ஞானங்கள் உள்ள போகாது அப்ப உள்ள போகாத போது என்ன நடக்கும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த மனம் என்ன பண்ணோம் மீண்டும் அகங்காரம் அமகாரத்தில் சிக்கிக்கிட்டு அல்லல் பட்டு கொண்டேதான் இருக்கும்ங்கிறது நான் சுட்டி காட்ட விரும்புறேன் அப்ப இது போன்ற பாடத்திட்டங்களை நான் எவ்வளவு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த விசே சுகங்களின் மீது ஈர்ப்பு உள்ள மனம் இதை நோக்கி திரும்பவே திரும்பாது இன்னும் ஒரு பத்து கிளாஸ் நம்ம எடுத்தாலும் இப்படியே தான் இருக்கும் ஏன்னா அது வந்து மாறவே மாறாது யாருக்கு மாறும் அப்படின்னா தன்னை அறியணுங்கிற ஆசை உள்ள முமுட்சுவுக்கு மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த மனம் மாறி அந்த ஈஸ்வர் தன்மைக்குள்ள நுழைந்து நான் அந்த சச்சாத் அந்த பரபிரமமாகவே இருக்கிறேன் தன்னை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்னுணர்வு நிலை வந்து உண்டாகும் இப்ப பெரிய ஞானிகள் மகான்கள் எல்லாம் அந்த தன்னுணர்வு நிலைக்குள்ள போயிட்ட பிறகு கூட போற பாமர மக்கள் மீது சில பரிதாபங்களை பட்டுத்தான் சில விஷயங்களை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அது கூட அவங்க படிச்சோ அல்லது அந்த விஷயங்களை அவங்க நடைமுறைப்படுத்துவதற்கோ தயாராக இல்லை அது இன்றைய காலகட்டங்களில் நிச்சயமா இல்லை இருந்தாலும் நாமளும் ஒரு முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப என்ன நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம் அந்த சிந்தனை சக்தி அந்த படைக்கும் ஆற்றல் தான் ஈஸ்வரன் அப்படின்னு கடந்த வகுப்புல பார்த்தோம் அப்ப அதனால நம்ம என்ன முடிவு செய்யணும் நம்முடைய செயல்கள் எல்லாம் அந்த ஈஸ்வரன் மூலம் விளைந்தவைகள் ஆகவே அவைகள் அந்த ஈஸ்வரனுக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லி நம்முடைய செயல்களை அவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் ஏன் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நானே ஈஸ்வரனான்னு கேட்டால் இப்போ ஈஸ்வரன்கிறது இங்கே மனம்தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே மனம் வந்து பிரவருத்தியாகி இந்த உலக விவகாரங்களுக்குள்ளே ஈடுபட்டுகிட்டு இருக்கிறது அதற்கு இந்த உடலும் மனமும் ஒரு கருவிங்கிறத நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இங்கே நீங்கள் எந்த காரியம் செய்யலை அந்த ஈஸ்வரன் தான் இந்த காரியத்தை செய்கிறா அப்படிங்கிறத புரிதல் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அந்த ஈஸ்வரத்தன்மையோட ஒத்திசைந்து பயணிக்கும் போது உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக உங்களுக்குள்ளேயே புரிய வரும் அப்போ உங்களுடைய பாதை ரொம்ப சிறப்பாக அமைந்துவிடும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது சரியாக நடக்கும் எது நடக்கக்கூடாது அது நடக்காது அப்போ என்ன எங்கே நமக்கு எது வருமோ வரும் எதுவும் வராதோ அது வராது அப்படிங்கிறது எங்கள் தெல்ல தெளிவாக இப்போ யார் வந்து எனக்கு இது வர வேண்டும் சொல்லி ரொம்ப அதற்காக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த பாடத்திட்டத்திற்குள் வந்து படித்து புரிந்து கொண்டவர்கள் அல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இது புரியலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க முயற்சி எடுக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதையாவது ஒன்று எழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க அதனுடைய கண்டு வருத்தப்படுவாங்க சக்சஸ்ஸை கண்டு சந்தோஷப்படுவாங்க ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம் இங்கே துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை உரிமைகளற்ற நிலையில் அந்த ஆனந்த சுவரூபமாக நானே இருக்கிறேன் அப்படின்ட்டு எதுலேயும் சலனம் இல்லாமல் மனம் அப்படியே அமைதியில் சாந்தியில் இருக்குது பாருங்களா அதுதான் இங்கே உண்மையான தன்மை பிரம்மன் தன்மை அப்படின்னு சொல்ல வரோம் அப்போ அப்படிப்பட்ட இந்த தன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஈஸ்வரனே தான் ஆசிரியராக இங்கே வருகிறார் ஏன்னா இந்த விஷயங்களை கற்றுக்கக்கூடிய மனம் அதைவிட மேல்நிலை உயர்ந்து வந்த மனதின் மூலமாகத்தான் இது தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்ள முடியும் அதற்கு புறத்தில் ஒரு உருவமும் ஒரு அறிவுள்ள விஷயமும் வந்தாக வேண்டும் அப்போ உண்மையிலேயே அந்த ஆதி இறைவன் தான் இங்கே ஈஸ்வரன் தான் உண்மையில் குருவாகவே இருக்கிறான் அப்ப அவன் எப்படி குருவாக வெளிப்படுகிறான் ஏதோ ஒரு உபாதிகள் மூலமாக வெளிப்படுவான் அந்த குரு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது அந்த மாற்றம் இல்லாத முடிவில்லாத தொன்மையான ஆசிரியன் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் அந்த ஈஸ்வரன் தான் அப்படிங்கறத நீங்க தெரிய தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம இங்க கற்றுக்கொள்கிற பாடங்கள் கூட அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த புரிதலும் அந்த பணிவும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அதனால்தான் தத்தாத்திரேயருக்கு இருபத்தி நாலு குருமார்கள் அவர் சொல்லுவார் ஏன் அந்த இருபத்தி நாலு குருமார்கள் அவர் சுட்டி காட்டுறார் அப்படின்னா இங்க குருங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அப்ப அப்படி அவர் சொல்ல வர்றது என்ன பஞ்ச தன்னுடைய குருவாக சொல்றார் அப்புறம் சந்திரன் சூரியன் புறா மலைப்பாம்பு கடல் விட்டில் பூச்சி அப்படின்ட்டு தேனி வேடன் போன்ற இருபத்தி குருமார்களை எனக்கு பலவாறாக உபதேசித்திருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுறார் அதாவது எனக்கு இதுதான் குருன்னு சொல்ல முடியாது நான் பார்ப்பதெல்லாம் குருவாகத்தான் எனக்கு தெரிகிறது ஏன்னா ஒவ்வொன்றும் எனக்கு வந்து நிறைய அனுபவங்களை கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு புகுத்திக்கிட்டே இருக்கு அப்ப இவர்கள் எல்லாம் என்னுடைய குருநாதர்கள் தான் சொல்லி யார் சொல்றா சாதாரணால் சொல்லலை பகவான் தத்தாத்திரேயர் சொல்றாரு அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகான் தன்னை எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்தோட இணைந்து வாழ்கிறார் அப்படிங்கிற ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நாம் அந்த நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கிறது நான் சுட்டி காட்டுறேன் அப்ப இதுலருந்து என்ன தெரியுது இங்க இருப்பது எல்லாமே ஈஸ்வர சக்தி அப்படிங்கிறதும் அதுவே ஆதி குருவாக வந்து அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா நாம் என்ன பண்றோம் உண்மையிலேயே அதையெல்லாம் புரிந்துக்க சக்தி இல்லாம தான் இருக்கிறோம் ஏன் அந்த சக்தி நமக்கிட்ட இல்லை மனம் வந்து அதனுடைய போக்குல நம்ம இழுத்துக்கிட்டு போகுது என்ன சொல்ல வராங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதலும் அந்த பக்குவம் நம்ம கிட்ட பெரும்பாலானவர்கிட்ட இல்லைன்னுதான் நான் சொல்ல வரேன் அப்போ நம்ம ஈஸ்வர சக்தியில் ஒரு அங்கம்ங்கிறது யாருக்கு இந்த தெரியும் இந்த பாடத்திட்டத்தில் வர்றவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தான் இதெல்லாம் என்னன்னு புரிய வரும் அப்போ இந்த பாடத்திட்டங்களை இந்த சாஸ்திரங்களை நம்ம உள்வாகினாத்தானே தன்னுடைய இயல்பு நிலை என்ன நான் யார் தன்னுடைய சொருபம் எது அப்படின்னு நம்ம புரிந்து முடியும் அப்போ அப்படி ஓரளவுக்கு இந்த பாடத்திட்டங்களில் வந்து இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்ட இந்த சாஸ்திரங்களின் வாயிலாக ஒரு தெளிவுக்கு வந்திருந்தீங்களா அவங்களுக்கு என்ன புரியணும் நாம் அனைவரும் அந்த ஈஸ்வர சக்தியின் ஒரு அங்கம் அப்படிங்கிறது எல்லா புரியணும் அப்படி புரியும் போது என்ன பண்ணணும் நமக்குள் இருக்கும் படைப்பாற்றலும் அந்த ஈஸ்வர சக்தி தான் அப்படிங்கிறது தெளிவாக புரியணும் இங்க நான் எதுவும் படைக்கல அந்த ஈஸ்வர சக்தி இங்க எல்லாவற்றையும் படைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிந்து அந்த படைப்பாற்றல் இருக்கிறது இல்லையா அந்த ஈஸ்வர சக்தியுடைய படைப்பாற்றல் அது எல்லை இல்லாதது அளவில்லாதது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும்போது அந்த எல்லையில்லாத அந்த சக்தி பேரறிவு நமக்குள்ளும் இருக்கிறது ஆனால் நாம் தான் அந்த ஆற்றலை அறிய முடியாமல் அவள நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அவள நிலைங்கிறது என்ன மனம் போன போக்கில போய்கொண்டிருக்கிறோம் நம்மைப்பட்டு நாம் அறிந்து கொள்ள முடியல அந்த மொத்த ஈஸ்வர சக்தியில் நான் ஒரு அங்கம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத நிலையினால என்னுடைய அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படாம எனக்குள்ளேயே முடங்கி கிடைக்கிறதுங்கிறது நம்ம எப்ப புரிஞ்சுக்கணுமோ அப்பத்தான் நமக்குள்ள அளவற்ற ஞானம் புதைந்து கிடைக்கிறதுங்கிற அறிவு நமக்குள்ள மலர ஆரம்பிக்கும் அதனால தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஞானம் எங்கே கிடைக்கும் வெளியே எங்கேயாவது கிடைக்குமா அப்படியெல்லாம் எங்கேயும் வெளியே இருந்து பிடிக்க முடியாது ஏன்னா இது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய மனநிலை எப்படி தெரியுமா எடுத்துக்கோம் அப்படியெல்லாம் ஒன்றா எனக்கு பெருசாக அறிவாற்றல் இருக்கிற மாதிரி தெரியலீங்களே நானும் சாதாரண படிப்பு படிச்சிருக்கேன் அப்படி ஒன்று நான் நீங்கள் சொல்கிற மாதிரி சாஸ்திர ஞானமெல்லாம் எனக்கு பெருசாக வரவே இல்லை நான் பெருசாக படிச்ச ஒன்றும் பெரிய ஆள் ஆகலை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அறிவு எனக்குள்ள இருக்கு அந்த நம்பிக்கையை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் உண்மையில் யாரு சொல்ல போனா இது போன்ற பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொள்ள முடியாத மனப்பக்குவம் இல்லாதவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அந்த மனப்பக்குவம் ஏன் அவர்களுக்கு வரல அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த மன தூய்மை இல்லாதனால அந்த மனப்பக்குவம் வரல அப்ப மன தூய்மையை எப்படி கொண்டு வரணும் இப்ப அதை தான் நம்ம இங்க பாக்க போறோம் இப்ப நம்ம இந்த ஞானம் வகுப்பு என்ன சொல்ல வருது ஒரு சில உதாரணங்களோட பார்க்கலாம் இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒரு பெரிய இசையமைப்பாளர் இருக்காரு வச்சுக்கிங்களேன் அவர் ஒரு அருமையான இசையை அமைக்கிறார் இப்ப அந்த இசை எங்கிருந்து வந்தது அவருக்குள்ள ஏதோ ஒண்ணு தோன்றுச்சு அது இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு அவர் அந்த இசையை அமைச்சு பார்க்குறாரு அந்த இசை ரொம்ப அற்புதமாக வந்து அவர் அனைவராலும் பாராட்டப்படுறார் இப்போ நீங்கள் அந்த இசையமைப்பாளர்கிட்ட போய் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இசையை நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க அது அந்த நேரத்தில் தோணுச்சிங்க நான் அமைச்சேன் மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானாக ஒரு பிளான் பண்ணியெல்லாம் அதை செய்ய முடியாது அது எனக்குள்ளேருந்து வர்றது வரும்போது நான் அப்படியே அமைச்சா உண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நானாக ஒரு மெத்தடில் ட்யூன் போட்டேன்னா அது அந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையுமாங்கறதெல்லாம் என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாரு ஏன்னா அதுதான் உள்ளிருந்து வரக்கூடிய விஷயமே தவிர புறத்துல இருந்து ஒருத்தர் சொல்றதுனால நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்கற அற்புதமாக இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது அது சொதப்பி கூட இருக்கலாம் அப்ப இங்கிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இருந்து அது தானாவே நம்மளுடைய அந்த இறை நாற்றல் அந்த ஈஸ்வர சக்தி வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அது எங்க அடிப்படையை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியங்கிறது நான் இங்க கூற இது போல தான் எத்தனையோ அறிவியல் உண்மைகள் ஓவியங்கள் சிற்பங்கள் காவியங்கள் பாடல்கள் கணித கோட்பாடுகள் சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில பிறந்த எத்தனையோ மனிதர்கள் என்னென்னமோ சாதனைகளை செஞ்சிருக்காங்க அந்த சாதனையாளர்களை நம்ம சித்தர்கள்னு போட்டுறோம் ஞானிகள்னு போட்டுறோம் பல்வேறு ஞானிகள் இப்ப இந்த ஆத்மீக ஞானத்தை அறிந்து கொண்டவர்கள் மட்டும் நம்ம ஞானிகள்னு சொல்றதில்ல அறிவியல் அறிஞர்களை கூட நம்ம ஞானிகள் சொல்றோம் ஒரு இசை ஞானியை கூட ஞானின்னு தான் சொல்றோம் அப்ப ஞானின்னா இங்க என்ன ஒரு தெலுங்கு அறிவாளி அப்படின்னு தான் இங்க அர்த்தம் அப்ப அந்த அறிவின் அடிப்படையில எல்லா விதமான அறிவுகள் இங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அத்தனை அறிவாற்றலும் எங்கிருந்து வருகின்றது என்றால் இந்த மொத்த பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது அதை வெளிப்படுவதற்கான ஒரு உபாதியாக இந்த உடல் கிடைத்திருக்கின்றது இந்த உடலின் வாயிலாக பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது அந்த ஈஸ்வரக்காரியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் மூலமா ஒவ்வொரு காரியத்தை செய்யுதே அப்ப என் மூலமா ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இங்க நான்தான் சரியில்லைங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தகுதியானவர்கிட்ட தான் அதை ஒப்படைக்க முடியும் தகுதியற்றவர்கிட்ட அந்த காரியத்தை கொடுத்தா அந்த காரியம் சொதப்பலாயிடும் இல்லையா அப்ப ஈஸ்வர சக்தி என்ன எதிர்பார்க்குது தனக்கு தகுதியான ஒரு உபாதி எனக்கு எப்ப கிடைக்குதோ அந்த உபாதியை உபாதினா இங்க உடல் அந்த உடலை வைத்துக் நான் அதுக்கான சாதனையை நான் நிகழ்த்தி கொள்கிறேன் தேடுது அப்போ அதுக்குண்டான உடலும் மனமும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களை அதை உபயோகப்படுத்துக்குது அப்ப அந்த அடிப்படையில மற்ற மனிதர்களுக்கும் நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஒரு வேறுபாடும் இல்லை அவனும் ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண் எல்லாம் நம்மள மாதிரிதான் வச்சிருக்கான் ஆனா அவனால சில விஷயங்களை சாதிக்க முடியுது நம்மளால எந்த சாதனையும் செய்ய முடியல அப்படின்னா இங்க தவறு யார் இடத்துல இருக்கிறது நம்ம இடத்தில்தான் இருக்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்மளை நாமே மாற்றி கொள்வதற்கு என்ன வழிங்கிறதை நம்ம இங்க யோசிக்கணுமே தவிர இப்போ அவன் இப்படி ஆகிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான்ட்டு மற்றவர்களை பார்த்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறதுனாலயோ அல்லது பொறாமை பண்றதுனாலயோ நமக்கு என்ன ஆகிட போகுது மேலும் மேலும் நம்ம கீழ்நிலைக்கு தான் போயிட்டு இருப்போமே தவிர மேல்நிலையை நோக்கி நம்ம பயணிக்க முடியாதுங்கிறத தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஈஸ்வர சக்தி எல்லாரிடத்திலும் பிரதிபலித்தி கொண்டிருக்கிறது நம்மிடம் பிரதிபலிக்காததுக்கு காரணம் நாம் குறைபாடு அப்படிங்கிற தெல்ல தெளிவாக புரிந்தும் அதை நம்ம எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம கவனிக்கணும் இப்போ ஒரு திறமையான இசை அமைப்பாளர்னால அற்புதமான இசையை இசைக்கிறாரு ஆனா அவர்கிட்டயே போய் ஒரு அழகான சிற்பத்தை வடிச்சு கொடுங்கன்னா அவரால் வடிக்க முடியுமா என் திறமைதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அந்த ஈஸ்வர சக்தி தான் எல்லாருக்கிட்ட இருந்து திறமையாக வெளிப்படுகிறது அப்போ அந்த ஒரு ஞானிக்கிட்ட இருந்து இசை மட்டும் வரு சிற்ப வேலை கூட வரலாமேனா அப்படி வராது ஏன்னா இந்த ஈஸ்வர சக்தி பலவாறாக பரிணமித்து கொண்டிருக்கிறது அதற்கு தகுதியான உபாதியை உடலை அதுவே உருவாக்கி அதற்கான வெளிப்பாடை வெளிப்படுத்துகின்றது அப்ப இதுல எதில் எனக்கு நாட்டம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வடிவமைத்துக் கொண்டேன்னா எனக்காக அது மேலும் மேலும் சில விஷயங்களை அதீதமாக கூட்டி வைத்து விடும் நான் சுட்டி வரேன் அப்ப இந்த படைப்பாற்றல் எல்லோருக்கிட்டும் இருக்கிறது பிறகு எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா அவரவர்களுக்கு ஒரு தனித்துவமான திறமை புதைந்திருக்கிறது அதை வெளியே கொண்டு வர தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்றோம் இன்னொருத்தரை பார்த்து அவனை மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம் இப்போ ஒரு நடிகனை பார்த்து நாம சினிமா நடிகனாகணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு பாடகனை பார்த்து நான் பாட்டு பாடணும்னு ஆசைப்படுற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பார்த்துதான் பொறாமப்படுறோம் ஆசைப்படுறமே தவிர தனக்குள் என்ன திறமை புதைந்திருக்கிறது அதை நான் வெளிக்கொண்டு வரணும்ட்டு ஒருத்தருமே எதிர்பார்க்கறதும் இல்லை அதை பற்றி ஆராய்வதும் கிடையாது இதை நான் நீங்க மிக மிக ஆழமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உங்களிடத்தில் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் அறிந்து கொண்டு அதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்க தவிர மற்றவர்கள் அதை கிட்ட இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவது முடியவே முடியாதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அனைத்து ஞானங்களின் மூலம் அந்த படைப்பாற்றல்தான் இருக்கிறது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தென்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் எப்படி வெளிப்படுது சிலருக்கு இசையாக வெளிப்படுகிறது சிலருக்கு பாடலாக வெளிப்படுகின்றது சிலருக்கு நடனமாக வெளிப்படுகின்றது சிலருக்கு சிற்பமாக வெளிப்படுகின்றது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை அப்ப உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத நீங்கத்தான் வெளிக்கொண்டு வரணும் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி என்னுடைய திறமையை நான் வெளிக்கொண்டு வருவேன் என்னுடைய ஞானம் எப்படி வெளிப்படுத்துவது அதுதான் இந்த வகுப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க போறோம் ஆகவே வெள்ள தெளிவாக இந்த வகுப்பினுடைய நோக்கத்தை புரிந்து அதாவது அளவிட முடியாத ஞானம் நமக்குள் தான் புதைந்து கிடைக்கிறது அது நம்முடைய மனதின் ஆர்வத்தை பொறுத்து வெளிப்படுகிறது அப்படிங்கறத மிக மிக முக்கியமான பாயிண்டா நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த மனம் என்பது ஒரு மகத்தான சக்தி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் பேசுது அதனை சரியாக கையாளக்கூடிய திறமை யார் இருக்கிறதோ அவர்கள் தன்னை வென்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் இங்க மேலும் மேலும் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப ஒண்ணு புரியும் அப்ப நீங்க சொல்றது எனக்கு சரியா தான் தோணுது இருந்தாலும் எனக்குள் அப்படி ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எனக்கு தெரிந்தது எல்லாம் கொஞ்சம் நஞ்சந்தான் பெருசா தகவல்களோ அல்லது அனுபவங்களோ எனக்கு பெருசா இல்லை ஓரளவுக்குதான் எனக்கு ஞானம் இருக்கு அந்த அளவற்ற ஞானம் என்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிக மிக சூட்சமான ஒரு நுண்ணிய அறிவாக இருக்கிறதுனால அதை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான மனோ பலமும் நம்மிடத்தில் வந்தால் மட்டும் தான் அது வெளிவரும் எங்க சுட்டி எப்படி அந்த ஞானத்தை நம்ம வெளியே கொண்டு வருதுங்கிறத கொஞ்சம் கவனமா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுங்கிறது சுட்டி காட்ட ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்போ ஒரு வல்ல பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பர் அதுல ஒரு பென்சில் ஒரு சென்டர்ல ஒரே ஒரு டாட் வைங்க ஒரு புள்ளி இப்போ அந்த புள்ளியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஒயிட் பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு சாதாரண புள்ளியா உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு சொல்லலாம் அது கருப்பாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்ப அவ்வளோதான் அதுல தெரியும் வேற என்ன அது தெரியணும் சந்தேகம் உங்களுக்கு வரணும் அப்படி வரும்போது என்ன நடக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும் அந்த கவனத்தில் நீங்கள் இருந்து விலகிறதுனால தான் அந்த புள்ளி மட்டும் உங்களுக்கு தெரியுது இப்போ அந்த புள்ளி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காகிதம் இருக்கணும் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட பெரிய வெள்ளை பேப்பரில் ஒரு சிறிய புள்ளி இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பெரிய காகிதத்தை மறந்துடுறோம் அந்த புள்ளியை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்கப்பட்டிருக்கு அதனால் என்னெங்க பலன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்றோம் இப்போ இது நமக்கு புரியலானா இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இப்ப நாம இருக்கிற சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டா இப்ப நான் இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர்னு எடுத்துக்கலாமே இப்ப கோயம்புத்தூர்னு நான் சொல்றேன் அப்ப அது ஒரு கோயம்புத்தூருங்கிறது ஒரு சிறிய ஊர் தான் இப்ப இந்த ஊர் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு நாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த நாடு எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு பூமியில இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இப்ப அந்த பூமி எங்க இருக்கிறதுன்னு கேட்டா அந்த பூமி ஒரு சூரிய குடும்பத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த சூரிய குடும்பமும் எங்க இருக்குது இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்குது இப்போ அது புரியுதா இப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருந்து சின்ன சின்னதா வருது எப்படி திரும்ப வருது இந்த மொத்த பிரபஞ்சத்துல ஒரு சூரிய குடும்பம் இருக்கு அந்த சூரிய குடும்பத்துல பூமின்ற ஒரு பந்து இருக்கு அந்த பூமிங்கிற பந்துல ஒரு நாடு இருக்கு அந்த நாடுல ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சிறிய ஆள நான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துல அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஆள் அந்த வெள்ளை பேப்பர்ல வைக்கப்பட்ட ஒரு கரும் புள்ளி போல தெரியும் ஆனா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த கரும் புள்ளியை மட்டும் பாக்குறோம் அது என்ன மட்டும் நான் பாக்குறேன் ஆனா இந்த மொத்த பிரபஞ்சம் எனக்கு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப கரும் புள்ளிய மட்டும் பார்த்தா பேப்பர் தெரியாது அப்போ அது மாதிரி இங்க நீங்க உங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தெரியாது இல்லையா அப்ப இந்த பிரபஞ்சமும் ஒன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்க யாரும் தெரிந்து கொள்ள முடியும் இப்ப இது மாதிரிதான் நம்ம உபயோகத்தில் இருக்கிற கால அளவை எடுத்துக்கிட்டா கூட ஒரு வினாடிங்கிறது எங்க இருக்குது ஒரு நிமிடத்துக்குள்ள இருக்குது அந்த நிமிடங்கிறது எதுக்குள்ள இருக்குது ஒரு மணிக்குள்ள இருக்குது மணிங்கிறது எதுக்குள்ள இருக்குது இருபத்தி மணி நேரங்குற ஒரு நாளுக்குள்ள இருக்குது அந்த நாள் எதுக்குள்ள இருக்க ஒரு வாரத்துக்குள்ள அந்த வாரம் மாதத்துக்குள்ள மாதம் வருடத்துக்குள்ள அப்ப அந்த வருடங்கிறது எங்க இருக்கு ஒரு யுகத்துக்குள்ளேயே இருக்கு அப்போ இவ்வளவு பெரிய ஒரு யுகம் எப்படி சுருங்குது பாருங்க சாதாரணமா ஒரு மணி ஒரு வினாடியில வந்து சுருங்குது அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி விரியுதுங்கிறதுக்குதான் இதெல்லாம் உதாரணமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அகண்ட பிரமாண்டமான பிரபஞ்சம் ஒரு யுக கணக்குல விரியினோம்னா அது வினாடியில ஆரம்பிச்சு நிமிடத்துல ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே மணிக்குள்ள போய் மணியிலிருந்து நாள் கணக்குல வந்து நாலுல இருந்து வாரக்கணக்கு மாத கணக்கு வருடக்கணக்கு யுகமாக மாறுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இங்க விரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நாம என்ன நினைக்கிறோம் ஒரு சாதாரண மணியை தான் முக்கியத்துவம் கொடுக்கிறமே தவிர இந்த யுகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இந்த வகுப்புக்கே பாருங்களேன் ஒரு மணி நேரம் வகுப்பு தான் இந்த ஒரு மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியல வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் வீண் பண்றோம் இருபத்தி மணி நேரம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அந்த இருபத்தி மணி நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படி என்ன வெட்டி முறிக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க ஒன்றும் பண்ண மாட்டோம் சும்மா வெட்டி அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் பயங்கரமா சம்பாதிக்கிற மாதிரி காலையில ஓடுவோம் சாயந்தரம் வருவோம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிற மாதிரி கற்பனை கண்டுகிட்டு இருப்போமே தவிர ஒரு பலனும் இருக்காது ஆனா ஏதோ உலகத்துல பயங்கர பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம் ஆனா இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ தன்னைத்தான் அறிந்து கொள்வதற்கோ ஒரு மணி கூட ஒரு மனிதனால் செலவு செய்ய முடியாத பொழுது அவர்கள் எப்படி இது உயர்ந்த ஞானத்தை அடைந்து தன்னைத்தான் அறிந்து கொள்வார்கள் என்கிற தான் இங்கே நான் முன்வைக்கிறேன் அப்ப புரிஞ்சுக்குங்க இதுல இருந்து என்ன தெரிய வருது எந்த ஒரு சிறிய ஒன்றும் மிகப்பெரிய ஒன்றின் கூறு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்ப இதே இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்திச்சு பாருங்க நாம் இருக்கிற ஊரும் இந்த பிரபஞ்சமும் தனித்தனியா இருக்குதா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் நான் இருக்கிற ஊர் இருக்குது அப்ப அது மாதிரி தான் இந்த யுகத்துக்குள்ளயும் இப்போ நான் இருக்கிற நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மணியும் இந்த நிமிடமும் இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள நாம் நம்மளை நம்ம தெரிஞ்சிக்க தயாராக இல்லாமல் இருக்கோம் காரணம் என்ன புற விஷயங்களுடைய நாட்டம் அதாவது தேவையற்ற விசே சுகங்களில் மனம் ஈர்க்கப்படுவதனால இது போன்ற உண்மையான விஷயங்களை நாடுவதற்கு மனம் தயாராக இல்லை அதுதான் மனம் கெட்டு கிடக்குதுன்னு சுட்டி காட்டிக்கிட்டே மனம் வந்து தேவையற்ற விசே சுகங்களை குப்பைகளை உள்ள வாங்கிட்டு இருக்கிறது அந்த குப்பையிலிருந்து எப்போ வெளியே வருதோ அப்போ தன்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியும் அது தான் நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் இந்த சின்ன ஊரும் இந்த பிரபஞ்சத்துக்கு வேறாக இல்லை அந்த சிறு கரும் புள்ளியும் அந்த பேப்பருக்கு வேறாக இல்லை நல்லா தெல புரியுதுங்களா இப்போ அப்போ இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ புரியுமோ அப்போ அந்த அளவற்ற ஞானத்தின் ஒரு சிறு புள்ளி தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் இந்த அகண்ட பேரறிவின் ஒரு பிரம்மாண்ட சக்தி எனக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அது சுருங்கி கிடக்குது இது உண்மையிலேயே எங்கிருந்து இருக்குது அந்த பிரம்மாண்ட அறிவினுடைய ஒரு பகுதி அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போது இப்ப எனக்கு வேறாக இந்த பிரபஞ்சமும் இல்லை எனக்கு வேறாக இந்த பேரறிவும் இல்லை அப்படிங்கறது நமக்கு இன்னும் தெல்ல தெளிவாக முடியாது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா எனக்குள்ள இருக்கிறது சிற்றறிவு அது வந்து பேரறிவு அந்த ஈஸ்வரன் வந்து தனியா எனக்கு வேறாக இருக்கிறான் அவன்கிட்ட இருக்கிறது பேரறிவு என்கிட்ட இருக்கிறது சிற்றறிவு நம்மள நாமளே சுருக்கி கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மேல்நிலைக்கு வரவே முடியாதுங்கிறத மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த காகிதமும் புள்ளியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை அப்போ இந்த காகிதத்திலிருந்து புள்ளியை தனியாக பிரித்து எடுக்க முடியாது அது போல அளவற்ற நாணத்தில் நம்முடைய சிற்றறிவை பிரிக்க முடியாதுங்கிறதையும் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப சிற்றறிவும் பேரறிவும் ஒன்றுதான் அவற்றை பிரிக்கவே முடியாது ஆனா நாம் என்ன செய்யறோம் அந்த புள்ளியை மட்டும் பார்க்கிறோம் அந்த புள்ளி வைக்கப்பட்ட பெரிய காகிதத்தை பார்ப்பது கிடையாது அது போல நமக்குள்ள இருக்கிற சிற்றறிவை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் அந்த பேரறிவை நாம் பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியல தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரி இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தை எப்படிங்க வெளியே கொண்டு வர்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொல்ற மாதிரி அற்புதமா இருக்குது இப்ப எனக்குள்ளதான் அந்த சிற்றறிவு இருக்குது ஆனா இந்த ஞானத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டா கடந்த வகுப்பிலேயே நான் சொன்னேன் ஒரு ஆழ்துளை குழாய் கிணறு போடும்போது அதில் தண்ணி வெளியே வந்துடும் அப்படி வெளியே வந்த தண்ணியை உடனடியாக நம்ம மேலே கொண்டு வந்துட முடியுமான்னா முடியாது அதுக்கு ஒரு மோட்டார் இணைப்பு பொருத்தப்பட வேண்டும் அப்போ அந்த மோட்டார் பம்ப் செட்டு வச்ச உடனே அந்த தண்ணி மேலே வந்துடுமான்னா அதுக்கு மின்சார இணைப்பு கொடுத்து சுவிட்சு போட வேண்டும் அப்போ மின்சார இணைப்பு கொடுத்து சுவிட்சு போட்ட உடனே அந்த தண்ணி வந்துருமான்னா நிச்சயமாக வராது அப்போ என்ன செய்யணும் அந்த குழாய்க்குள்ள நம்ம நீரை ஊற்ற வேண்டும் ஏன்னா அந்த மோட்டர் வரைக்கும் அந்த நீர் வந்தாதான் அந்த மோட்டர் வந்து இழுத்து கொடுக்கும் அந்த தண்ணியை அப்ப அது போல இப்ப நம்ம என்ன பண்றோம் வெளியிருந்து இந்த போன்ற சாஸ்திர ஞானங்களை நம்ம உள்வாங்கும் போது தான் நம்மிடத்துல இருக்கிற அந்த சிற்றறிவு பேரறிவாக மலரும் இல்லைன்னா இந்த சிற்றறிவுக்கு தான் பேரறிவுன்னு எப்படி தெரியும் யாராவது சொல்லிக் கொடுத்தா தெரியும் அப்போ அது போல அந்த நிலத்தடி நீர் வெளியே வரணும்னா அதுக்கு வெளியிருந்து கொஞ்சம் நீர் கொடுத்தா அது வெளியே வரும் இல்லைன்னா அந்த நீரை வெளியே எடுக்கவே முடியாது பூமியின் அடிப்பகுதியில ஏகப்பட்ட நீர் இருக்கு ஆனால் அந்த நீரை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம வெளியிருந்து கொஞ்சம் நீர் கொடுத்து அதை மோட்டர் வழியாக எடுக்கும்போது மட்டும்தான் அந்த நீர் வெளியேறுங்கிற ஒரு அடிப்படை விஷயம் எப்படி நமக்கு புரியுதோ அதுபோல நம்மிடத்தில் இருக்கின்ற ஞானம் அந்த பேரறிவு அந்த பெரும் ஞானம் எப்போ வெளிப்படணும்னா இது போன்ற சாஸ்திர விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது மட்டும்தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடியும் அதன் வாயிலாக தன்னை தான் அறிந்து கொண்டு அந்த அளவற்ற ஞானத்தில் நாம் திளைக்க முடியுங்கிறது தான் எங்கள் சாஸ்திரம் சுட்டி அப்போ அந்த ஆதி ஞானம் நமக்குள்ளதான் உறைந்து கிடைக்கிறது அதுதான் ஆதி குரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா அது ஒரு எல்லையற்ற ஆசிரியன் அது ஆசிரியருக்கு ஆசிரியன் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் அப்ப அந்த ஞானத்தை நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் நமக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படுகின்றது புறத்திலிருந்து ஒரு தூண்டுதல் தேவைப்படுகின்றது அதற்காகத்தான் புறத்திலிருந்து குரு வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது இப்ப இந்த மோட்டாரை பற்றிய ஞானம் உங்களுக்கு இல்லை அது எப்படினா அந்த தண்ணி அப்படி எடுக்க முடியுதுன்னு தெரியலன்னா இன்னொரு உதாரணம் கூட பாத்துக்கலாம் இப்ப வீட்டுல நம்ம வந்து குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு வச்சிருப்போம் அதுல நம்ம எண்ணெய் திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுவோம் இப்ப அந்த விளக்கை எரிஞ்சுக்கிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அதுல கறி பிடிச்சி அந்த விளக்கு வந்து மங்கல் ஆயிடும் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அந்த கறியை எடுத்து ஒரு சின்ன குச்சி எடுத்து அந்த திரியில தட்டி விடுவோம் அந்த கறியை தட்டி விடுற உடனே அந்த தீபம் பிரகாசமாக எறிய ஆரம்பிச்சிடும் அப்போ இங்க என்ன நடக்குது என்ன இருக்குது திரி இருக்குது தீபம் எரிஞ்சு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் பிரகாசிக்கலையே ஏன் அதன் மீது கறிப்படிந்து விட்டது அதுபோல அந்த பேரறிவு நமக்குள் இருக்கிறது ஆனால் பிரகாசிக்கலையே ஏன்னா மனம் கறிப்படிந்து கிடக்குது தேவையற்ற குப்பைகள் உள்ள நுழைக்கப்பட்டு அக்ஞானம் மேலோங்கி தன்னை தான் அறிந்து கொள்ள முடியாத அவல நிலையிலே இருக்கிறது அப்போ இதற்காகத்தான் புறத்திலிருந்து ஒருத்தர் தூண்டுறதுக்கு தேவைப்படுறார் அவர் தான் குரு அவர் வந்து தூண்டி விடுறார் எப்படின்னா தீபத்தின் திரி எப்படி கறிபிடிச்சிருக்கிறதோ அதை தட்டி விட்டா அந்த தீபம் பிரகாசமாக எரியுமோ அது இங்கு அக்ஞானத்தால் சூழப்பட்ட மனதை நீ அந்த அறிவாகத்தான் இருக்கிறாய் என்பதை சுட்டி காட்டுவதற்காக புறத்திலிருந்து ஒரு தூண்டுகோள் தேவைப்படுகின்றது அவரே குரு என்பதை புரிந்து அப்போ அதை வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு குரு எப்படி அவசியமாக தேவைப்படுதோ அது போல நம்மிடம் இருக்கிற ஆதிதானத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த ஆதி குரு புறத்தில் பல ரூபங்களில் வருவாருங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்க வந்து குரு மூலமா ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறோம் அவர் சொல்லித்தர் விஷயங்கள் எல்லாம் புரிகிறது ஆனா நம்ம அதை அனுபவத்தை கொண்டு வரணும்னா அதற்கான அபியாசம் நம்ம செய்யணுமா வேண்டாமா சும்மா பாடத்திட்டத்தை படிச்சுட்டு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அதனால என்ன பலன் இருக்கிறது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்ட மாதிரிதான் அர்த்தம் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அதனுடைய தாற்பயம் என்ன அதற்கான என்ன நான் செய்யணும் சிரவண மன்னன நிதித்தியாசனம்ங்கிற விஷயத்துல கேட்டல் அதை சிந்தித்தல் அந்த தெளிவு வந்த பிறகு அதில் நான் நிலை பெற்று இருத்தல்ங்கிறது தானே சிரவண மன்னன அப்ப குரு சொல்ல வர்ற அந்த சாஸ்திர ஞானத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதை அத்தியாசம் செய்யணுங்கிறதையும் சுட்டிக்காட்ட விரும்புறேன் ஆனா அந்த குரு வந்து உருவத்தில் இருக்க வேண்டும் என்று தவறாக கருதிவிட வேண்டாம் அவர் எப்படி வேண்டுமானாலும் வருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ மிகப்பெரிய நாம் சந்தித்த ஞானிகளுக்கு குருமார்கள் எப்படி அமைஞ்சிருக்காருன்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப பாரதியார் இருக்காரு மிகப்பெரிய ஞானி அவருக்கு குரு யார் தெரியுமா சாதாரண குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கிற குள்ளச்சாமின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில சுமார் ரோட்ல கிடக்கிற பேப்பர்களை அள்ளி போட்டு கொண்டிருக்கிற குப்பை அள்ளக்கூடிய ஒரு குள்ளச்சாமிங்கிறவர் பாரதியாருடைய குரு அவர் அவ்வளவு அற்புதமான ஞானத்தை அவருக்கு உபதேசிச்சார் அதுமாதிரி ஆதிசங்கருக்கு யார் தெரியுமா குருடபாதர் அப்படின்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சாதாரணமா சாஸ்திர ஞானத்தை படிப்பதற்கான குரு ஆனா தன்னுடைய அகங்காரத்தை நீக்குறவங்க தான் உண்மையான குரு அவர் யார் தெரியுமா நாய்களை உணவாக உண்ணும் ஒரு புலையன் அந்த புலையனுக்கு வந்து என்னை தொட வேண்டான்னு சொல்லும்போது நீ எதை தொட வேண்டான்னு இந்த உடம்பையா இல்லை ஆன்மாவையான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க அந்த புலையன் அப்பதான் அவருக்கு புரியுது நான் எப்படிப்பட்ட அகங்காரியா இருந்திருக்கேன் சாஸ்திர ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது சுட்டி காட்டக்கூடிய ஒரு இதை வந்து மணிஷா பஞ்சகம்ங்கிற நூல்கள்ல நம்ம பார்க்கறோம் அப்போ ஆதிசங்கரருடைய குரு வந்து ஒரு சாதாரண புலையன் நாய்களை உண்ணக்கூடிய ஒரு புலையன் அப்ப என்ன இங்க குரு எப்படி வேணுவால வருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ணருக்கு யார் குரு ஒரு சாதாரண சாமானியன் தோத்தாபுரி குரு அதே மாதிரி பாதாள குகைக்குள்ள உக்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு ரமண மகரிஷி அவர் பர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன பண்றாரு ஊரை விட்டு போயிட்டு அவருக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடையாது ஏதோ இறைவனை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துட்டு சிவலிங்கத்துக்கு அடியில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல போகிறாரு திருப்பி வெளியே வந்து எப்பயோ சாப்பிடுறாரு திருப்பி தியானத்துக்கு போறாரு ஆனா அந்த குகைக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து என்ன ஆயிடுது அவர் காலம்லாம் புண்ணாயிடுது அப்படியே உட்காந்து அந்த நேரத்துல வராரு அங்க வர்றவர் யார் தெரியுமா சேஷாத்திரி சுவாமிகள் வராரு சேஷாத்திரி சுவாமிகள் வந்து என்னப்பா இப்படி குகைக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னத்தை கண்ட வெளியவா வெளிய வந்து நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லி தரேன் இந்த அறியாமையிலிருந்து விடுபடு அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வராரு அப்படி வெளியே வந்த பிறகுதான் ரமண மகரிசி பல்வேறு ஞான நூல்களை படித்து ஞானத்தை அடைகிறார் அப்ப இது போன்ற மகான்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் குரு வருவாருங்கிறத புரிஞ்சுக்கும் போது இப்ப உங்களுக்கு எந்த ரூபத்துல வருதோ அதை பார்த்து உடனடியா புரிச்சுக்க பாருங்க நான் சுட்டி காட்டுறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் குரு வருவார் அது அவரவர்களுடைய ஆழமான உண்மையான தேடுதலில் தான் அமைந்துள்ளது அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்ப இந்த ஆதி குரு ஈஸ்வரனே குருவாய் வருவான்னு தான் சாஸ்திரம் சொல்லுது அதனால தான் அந்த ஆதி குரு ஈஸ்வரனை நம்ம எப்படி வழிபாடு பண்றோம் தெரியுமா தட்சிணாமூர்த்தியாக வழிபாடு பண்றோம் ஏன்னா இங்க ஈஸ்வர தன்மையில வந்து சின்முத்துறையில உபதேசம் கொடுத்தது ஆதி குரு தட்சிணாமூர்த்தி கோவில் கட்ட போன மணிவாசக பெருமான் இருக்கார் பாருங்க அவரை தேடி சிவபெருமான் வந்தார் ஆனா வந்தவர் சிவபெருமான் தான் மணிவாசக தெரியல ஏன்னா அவர் மனநிலை அப்படி கோயில் கட்டுற ஆர்வத்தில் இருந்ததுனால அந்த சிவபெருமானை தவற விட்டுறார் அப்புறம் தெரிஞ்சுக்கிறார் அவர் தான் கடவுளே என்ன பார்க்க வந்திருக்கிறார் ஆதி குருவா வந்திருக்கிறார் நான் தெரியாம தவறு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய புலம்பல் இருக்கு பாருங்க அந்த புலம்பல் தான் திருவாசகம் இப்ப திருவாசகம் கேட்டீங்கன்னா அவருடைய புலம்பலை நல்லா பார்க்கலாது தவறு விட்டத வெள்ள தெளிவாக பாடுவார் அப்ப அந்த திருவாசகத்தை கூட பொருள் புரிந்து படித்தால் எல்லா உண்மைகளும் நமக்கு விளங்கும் ஏன்னா எங்க சாஸ்திரம் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமான புரிதலுடன் ஞானிகளால் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த ஞானிகளுக்கு எந்த பேதமையும் கிடையாது இது உயர்வு தாழ்வு என்ற உரிமைகள் அவங்க இல்லாம தான் இதெல்லாம் ஏற்றும் பொழுது அதனுடைய உண்மை தன்மையை நாம அவருடைய நிலைகளிலிருந்து படிக்கும்போது தான் அது நமக்கு புரிய வரும் அதனாலதான் திருவள்ளுவர் பெருமான் சொல்றாரு கற்க கசடற கசடற்ற கல்வியை கற்றுக்கொள்ளு சொல்றாரு இப்ப நம்ம புறத்திலிருந்து கற்க வேண்டிய கல்வி பொருளாதாரத்தை கொடுப்பதற்காக பயன்படுகின்றது ஆனால் நமக்கு அகத் ஞானத்தை செய்ய வேண்டிய கல்வியை நாம் கற்காமல் தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாதுங்கிறது ஒவ்வொரு கல்விகளும் கட்டாயமாக்கப்பட வேண்டும்னு பெரிய பெரிய ஞானிகள் சுட்டிக்காட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அகவிழிப்பு வரக்கூடிய கல்வி ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அவனுள்ளே இருக்கின்ற அந்த ஆதி ஞானம் தானாகவே வெளிப்பட்டுவிடும் தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இங்க கல்வி வேறு நம்மிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அறிவு வேறு ஏன்னா இங்க வெளியிருந்து ஏற்றி கொள்வது புற அறிவு நம் உள்ள இருந்து வெளிப்படுகின்றது அக அறிவு இப்ப இந்த அக அறிவு தான் அந்த ஈஸ்வர அறிவு அந்த ஆத்ம ஞானம்னு நான் சுட்டி காட்ட விரும்ப அவ புரிஞ்சுக்குங்க இந்த கல்வியை பற்றியும் இந்த அக அறிவை பற்றியும் வள்ளுவர் வந்து தனித்தனி அத்தியாயம் எடுத்திருக்காரு எப்படின்னா கல்விக்குன்னு ஒரு தனி அதிகாரம் கொடுத்திருக்காரு அறிவுடைமைன்னு ஒரு தனி அதிகாரம் கொடுத்திருக்காரு ஏன் வல்லுவருக்கு தெரியாதா கல்விதான் அறிவுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரே அதிகாரத்துல அந்த பாட்டை முடிக்க வேண்டியதுதானே அப்ப ஏன் அவர் ரெண்டு அதிகாரங்களாக பிரிக்கிறார் அப்ப கல்விங்கிறது புறத்திலிருந்து பெறப்படுவது அறிவுடைமைங்கிறது நமக்குள்ளிருந்து மலர வேண்டியதுங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்ப அந்த அறிவு எப்படி வெளிப்படுறது அந்த ஆதி ஞானத்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னா அப்ப எப்படி அதை கொண்டு வர்றது அதுக்குண்டான நடைமுறைகள் என்ன சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சாதாரண ஒரு அக்ஞானி கூட அந்த அறிவை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அற்புத வேலைப்பாடை ஞானிகள் நமக்கு உபதேசித்திருக்காங்க அதற்கு பெயர் பிரணவம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் இப்ப இந்த பிரணவம் நம்மள் உறைந்திருக்கும் அந்த ஆதி ஞானத்தை வெளியே கொண்டு வந்துவிடும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பல்வேறு மகான்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்போ அந்த பிரணவ மந்திரத்தின் மூலமா நமக்கு ஞானம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு போகலாம் அந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்கான் அந்த ஊர்ல உள்ள ஒரு மரத்தடியில உக்காந்து அவன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனா அவன் வேற எங்கயும் ஊருக்குள்ள போய் பிச்சு எடுக்க மாட்டான் அந்த மரத்துக்கடியிலேயே உட்காந்துருப்பான் யாராவது அந்த பக்கம் போறவங்க வர்றவங்க அவனுக்கு போடுற பிச்சை காசுல வச்சுதான் அவன் தன் வாழ்நாளையை ஓட்டிக்கிட்டு இருப்பான் அந்த மரத்தடி மட்டும்தான் அவனுடைய இருப்பிடும் அங்கேயே படுத்துக்குவான் அவனுடைய சாமான்கள் அந்த கோணிப்பை எல்லாம் அந்த மரத்தினடில அப்படியே இருக்கும் அவன் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகவே மாட்டான் கொஞ்ச நாள்ல வயதாகி அவன் இறந்து போயிடுறான் இப்ப இறந்து போனவொடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவன் பழகாலமா இந்த மரத்தடியில பிச்சு எடுத்துட்டு இருந்தான் சரி பரவாயில்ல இவன் அந்த மரத்தடியிலேயே இவனை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மரத்தடியில ஒரு சின்ன குழியை தோண்ட ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு அந்த குழியை தோண்டி பார்த்தா அந்த குழியில ஒரு குடம் கிடைக்குது அந்த குடத்தை எடுத்து வெளியே பார்த்தா அந்த குடம் நிறைய பொற்காசுகள் எல்லாமே தங்க அப்ப அப்படின்னா அந்த ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க உதயலின் மேல் அமர்ந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்திருக்க இந்த பிச்சைக்காரனை பார்த்து அந்த ஊர் ஜனங்க ரொம்ப பரிதாபம் அதாவது அவன் தன்னுடைய கையை வெளியே நீட்டுறதுக்கு பதிலா கீழே நீட்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க பத்து தலைமுறைக்கு மேலாக வாழக்கூடிய அற்புதமான புதைகள் அவனுக்கு கிடைத்திருக்கும் ஆனா அவனுடைய அறியாமை பாருங்களேன் அந்த புதைகளின் மேல் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்க வேண்டி இருந்தது இப்ப இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த கதை எதை நமக்கு சுட்டி காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா அபரிமிதமான புதைகள் நமக்குள்ளதான் இருக்குது ஆனா நாம அது தெரியல நாம் தேடிக்கிட்டு இருக்கிறது வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம இந்த புதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இல்லை அதனால தான் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை ஆனா இதை விட பெரிய புதைகள் நான் இன்னைக்கு போன ஒரு ஐயாயிரம் சம்பாதிப்பேன் பத்தாயிரம் சம்பாதிப்பேன்ட்டு இந்த புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கின்ற மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுது அப்போ இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த புதைகளை அந்த சக்தியை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வருது அதைத்தான் நம்ம இங்க பாக்க போறோம் எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படின்னா பாடங்களை இந்த சாஸ்திரங்களை நம்ம கேட்பதுனால நமக்குள்ள அகஞஞானம் விழிப்புற ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம யார் நமக்குள்ள தெரிய வரும் ஆனா நிறைய பேர் இந்த விஷயத்த கேட்கிறாங்க ஆனால் ஞானம் விழிப்புற மாட்டேங்குது அந்த விழிச்சிக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா மனச்சலனங்கள் தான் காரணம் மனம் வந்து அவங்களுக்கு அமைதியா இல்லை ஏதோ அப்போதைக்கு நம்ம உட்காந்து கிளாஸ்ல கேட்கறோம் ஆனா புரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த கிளாஸ்ல கூட ஒரு நிலையான எண்ணத்தோட அவங்க கேட்கறது இல்லை அந்த வகுப்புக்கு வராங்க ஆனா அந்த பாடத்தை அவங்க அமைதியாக கேட்கிறாங்களா ஆர்வமா உள்வாங்கிறாங்களான்னா கண்டிப்பா கிடையாது அவங்களுடைய மனமெல்லாம் வேற விஷயங்கள்ல வேற சிந்தனைகளை ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வீட்டில் வாங்க பால் வச்ச மாதிரி என்னாச்சுன்னு பாரு அந்த சமையல் அதை பாரு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படித்தான் இன்றைய மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு நிமிடம் கூட மனம் வந்து அமைதியான சாணமற்ற நிலையில் நிற்கிறதே கிடையாது அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் புரியும் பதினாறு பாடங்களில் பிடிச்சிட முடியுமானா பதினாறாயிரம் பாடங்கள் எடுத்தாலும் புரிய போறதில்லை அதனால தான் இனிதோடு அந்த பாடத்தை முடிக்கிறேன் ஏன்னா இது புரிகிறவர்களுக்கு தான் புரியும் எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சரி எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஞான விஷயங்கள் எனக்குள்ள புரிஞ்சுக்க முடியலைங்க இன்னும் கொஞ்சம் எளிமையை ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அப்போ அந்த ஈஸ்வர சக்தியை எப்படி கையாள்றதுங்கிறத இன்றைய பாடத்திட்டத்தில் சொல்லி இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்போ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரணவ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பேரறிவை அந்த ஞானத்தை வெளிக்கண்டு வருவதற்கு ஒரு மகத்தான சக்தி ஏன்னா அது யாருன்னா ஈஸ்வரன் தான் வேற யாரும் கிடையாது ஓம்காரம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு வேறாக இல்ல அது ஈஸ்வரனுடைய பெயர் இந்த ஓம்ங்கிறது தான் பெயர் இப்ப யாராவது நம்ம அழைக்கிறதுனால அவருக்கு ஒரு பேர் வேணும் இல்ல அப்ப அது மாதிரி ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் ஓம் அப்படின்ட்டு இப்ப இந்த ஓம் பத்தி நம்ம நிறைய சொல்லலாம் பக்கம் பக்கமா சொல்லலாம் பக்க பக்கமா எழுதலாம் இந்த இந்து சமயத்தினுடைய வேதத்திலிருந்து உபனிஷத்தங்கள் கீதை பாச்சியங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் இந்த ஓம் வந்து சிறப்பித்து கூறப்படும் அப்படி என்ன இதுல சிறப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒரே ஒரு வார்த்தை தானங்க ஓம் இதுல என்னங்க அப்படி பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம ஒற்றை வார்த்தையில் சொல்லிட முடியாது இதனுடைய தாத்பரியம் இதனுடைய ரகசியம் வந்து ரொம்ப அபரிமனமானது அதை எப்படி நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஓம்காரத்தை பத்தி புரிஞ்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கு ஒரு மொழி வேணும்ல அப்ப அந்த மொழின்னா என்ன அந்த மொழி வெளிப்படுவதற்கான ஒளி வேணுமல்ல வாய்ஸ் வேணுமல்ல அப்ப அந்த ஒளினா என்ன சரி அப்படிதான் நான் ஒரு மூலமாக ஒரு மொழியில ஒரு விஷயத்த சொல்றேன் ஆனா அப்படி சொல்லும் போது அதனுடைய பொருள் என்ன இப்ப நான் வந்து உங்களை பார்த்தேன் எங்க அந்த புத்தகம் அப்படின்னு சொல்றேன் அந்த புத்தகம்னா அந்த புத்தகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாத்தானே அதனுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சாத்தானே அந்த ஒளியின் மூலமாக அந்த மொழியினுடைய வார்த்தையை எனக்கு புரிஞ்சு முடியும் அப்ப நல்லா எங்க அடிப்படை விஷயம் எங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த மொழி ஒளி அப்புறம் அந்த அதுக்குண்டான பொருள் அதுக்குண்டான சொல் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஓம்காரம்னா என்னன்னு புரிய வரும் இப்ப இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பொருள்கள் இருக்கு எவ்வளவோ மனிதர்கள் இருக்காங்க விலங்குகள் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டில எடுத்துக்கீங்களே அம்மா அப்பா டிவி இருக்கு காஃபி புத்தகம் நாயின்னு சொல்றோம் கொசுன் சொல்றோம் மேஜை நாற்காலின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்ப கொசுன் சொன்ன உடனே நமக்கு அதனுடைய பொருள் புரியும் ஓ கொசுன்னா இப்படிதான் இருக்கும் காஃபின்னா ஓ அந்த காஃபின்னா இப்படி தான் இருக்கும் இப்போ அந்த காஃபிங்கிறது ஆங்கில வார்த்தையா தமிழ் வார்த்தையா அதனுடைய மொழி நமக்கு தெரியும் போதுதான் அதை நம்ம புரிந்து முடியும் இப்போ மொழி தெரியலன்னா இப்போ நம்ம அந்த வாரத்தினுடைய பொருள் புரியுமான்னா நிச்சயமா புரியாது இப்போ ஒரு அந்தமான் நிக்கோபார்ல ஒருத்தர் பேசா இருக்கா அப்போ ஏன் கத்துறாருன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிங்க ஒன்றும் புரியாது ஏன்னா அது மொழி உங்களுக்கு தெரியல அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அடிப்படையான விஷயம் மொழி தெரியணும் அந்த மொழியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி தெரியணும் அந்த ஒளியின் வாயிலாக நமக்கு அதனுடைய பொருள் தெரியணும் அந்த பொருள் மூலமாக அந்த சொல்லுக்கு என்னன்னு நமக்கு புரிய வரும் அப்போ இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓம்காரம்னா என்ன நமக்கு புரிய வரும் அப்போ ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த பொருள் என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் மட்டுமல்ல அந்த பெயர் எதை சுட்டி காட்டுகிறதோ அந்த ஒரு பொருள் அல்லது அந்த வஸ்து இருக்கிறது அல்லவா அது பல பெயர்களில் கூட இருக்கலாம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே இப்ப அம்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே நீங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப உங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால அம்மானு சொன்ன உடனே நீங்க அம்மா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ மதர்ன்னு சொன்னால் ஆங்கில மொழியில் மதர் அம்மாவுக்கு இப்போ ஆங்கில மொழி தெரிஞ்சவங்களுக்கு தான் மதர்ன்னு சொல்லும்போது ஓ அம்மாவை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஹிந்தியில வந்து மாத்தாஜின்னு சொன்னால் ஓ அம்மாவை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் மலையாளத்தில் அம்மேன்னு சொன்னால் ஓ அம்மாவை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் இப்போ வேற ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு தெரியாத மொழியில் ஃப்ரெஞ்சிலேயோ இல்லை இத்தாலியிலையோ நம்ம பேசினோம்னா நமக்கு என்ன தெரியும் ஓ அம்மாவை தான் சொல்கிறாங்களான்னு தெரியாது ஏன்னா நம்ம அந்த மொழி தெரிஞ்சு கொள்ளவில்லை அப்போ பாருங்களேன் இந்த மொழி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை அப்போ இத்தனை மொழியை கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமானா சாத்தியமே இல்லை அப்போ ஒவ்வொரு மொழியினு நம்ம ஒவ்வொரு வார்த்தையை தெரிஞ்சு நம்ம அதை கையாள முடியுமானா அது ரொம்ப கஷ்டம் அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இங்கே பொருள் என்பது உயிர் உள்ளது உயிர் இல்லாததுங்கிற ரெண்டு விஷயமும் அடங்கி இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ல வர்ற பொருள் அம்மானு சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது டிவின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ அம்மானா எப்படி இருப்பா டிவின்னா எப்படி இருக்குங்கிற அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு புரிதல் இருக்கு பாருங்க அதுதான் நமக்கு ஞானம் அந்த ஞானத்தினுடைய அடிப்படையில இப்ப நம்ம இந்த ஓம்காரத்தை பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஓம்காரம் வந்து இந்த மாதிரி மொழியினாலேயோ பொருளாலேயோ சுட்டி காட்ட முடியாது அப்ப அதனால அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த ஆழமான புரிதல் உங்களுக்கு புரிந்தால் மட்டும்தான் அந்த ஓம்காரத்தை நீங்க வந்து அனுபவமாக்க முடியும் அதுதான் ஈஸ்வரன் உங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன் அந்த மாதிரி நம்ம சொல்ல போற அந்த சொல்லுக்கும் அதை பற்றிய ஒரு நினைவு இப்ப அம்மான அம்மான்ற சொல் என்னன்னு தெரியும் அதை பற்றி ஒரு நினைவு உடனே வந்துடும் அம்மானா இதுதான் இப்படிதான் இருப்பா அப்படின்னு ஒரு நினைவு வந்துடும் டிவின்னா அந்த பொருளை பற்றி நமக்கு ஒரு ஞானம் இருக்கு அது இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு நினைவு நமக்கு வந்துடும் அப்ப இது ரெண்டுக்குள்ள தொடர்பை நம்ம சிந்திக்கணும் அப்ப அந்த சொல் வெளியிலிருந்து வர வேண்டும் என்றால் முதல் அது மனதில் அல்லது புத்தியில் தோன்ற வேண்டும் அப்பதான் அந்த சொல் வெளிப்படும் அப்ப அம்மாவை பார்த்தவுடன் அம்மா என்று தோன்றுகிறது அப்புறம் அது அம்மா என்ற சொல் மனதில் உதிக்கிறது பின் அந்த சொல் ஒளி வடிவம் பெறுகிறது இப்படித்தான் நம்ம நடைமுறையில இருக்கிறோம் செய்யறோம் அப்ப எண்ணங்களும் சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு இது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுட்டோம் இப்ப நம்மிடம் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்களில் ஒரு எண்ணம் சொல்லாக வெளிப்பட்டு ஒரு பொருளை குறிக்கிறது இப்ப அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் பின்னால் ஒரு படைப்பாற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த படைப்பாற்றல் தான் ஈஸ்வர சக்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அந்த சக்திக்கு ஒரு பெயர் வேண்டும் இல்லையா அந்த பெயர் அந்த படைப்பாட்டினுடைய பெயர் தான் இங்க ஓம் அப்படின்னு சொல்ல வருது சாஸ்திரம் இப்ப இந்த ஓம்ங்கிறது வந்து மிகப்பெரிய மகா ரிஷிகளால் எது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவங்க வடிவமைத்த இந்த சொல்லல இருந்து ஈஸ்வரனே அடங்கி இருக்கிறாங்கிறத சாஸ்திரம் நிரூபிக்குது அது எப்படிங்கிறது இந்த பாடத்திட்டத்தின் மூலமா புரிஞ்சுக்குங்க ஏன் இந்த ஓம்காரத்தை பத்தி நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்ப இந்த பாடத்திட்டங்களை வந்து எனக்கு நீங்க எத்தனை வகுப்பு எடுத்தாலும் புரிய போறது இல்லைன்னு சொல்ற இப்ப சாதாரணமாக புரிந்து கொள்பவர்களுக்கு இந்த ஓம்காரம் தேவையில்லை அவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிந்து கொள்ள முடியாத அந்த பக்குவம் இல்லாத மனதிற்கு இந்த ஓம்காரத்தின் மூலமாக தான் அந்த பக்குவம் வர வேண்டும் அந்த பக்குவம் வந்த பிறகு தான் இந்த ஞானம் உள்ள போகுங்கிறதையும் நான் நீங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இல்லைனா இந்த ஞானம் உள்ளே போகாது இந்த ஞானம் போகாம தன்னை ஒருவன் தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த மகரிஷிகள் வந்து ஏன் ஓம் ரசி தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மூன்று எடுத்து இருக்குது அது என்ன எழுத்துனா ஆ உம் அப்படிங்கிற மூன்று எழுத்துக்களுடைய தொகுப்பு தான் ஓம் அப்ப இந்த மூன்று எழுத்தையும் வேகமா கூறினா ஓம் சொல்லலாம் வேகமா சொன்னீங்கன்னா ஓம் அப்படின்னு மாறும் சரி அந்த ஓம்னு வந்துட்டோம் அதனால என்னங்க சிறப்பு இருக்க போகுது அப்படின்னு அதுல ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்குது அதுல ஒன்று வந்து இயற்கை ரெண்டாவது தொழிற்பெயர்ன்னு சொல்லுவது சாஸ்திரம் இப்ப இந்த இயற்கையா என்ன இந்த படைப்பாட்டல் என்பது நமக்குள் இயல்பாகவே இருக்கிறது எதை நம்ம படைச்சாலும் அது நமக்குள்ள வெளிப்படுது நம்ம அதோடுதான் பிறந்திருக்கிறோம் அப்ப அந்த இயற்கை நம்ம இடத்துல வந்து பிரிக்க முடியாது அப்போ இந்த ஓம் என்ற சொல்லி எதை நினைவுப்படுத்துகிறது அப்படின்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சும்மா ஒரு வாயை திறந்தா ஆ அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஆ அப்படிங்கிற சப்தம் வந்து இயல்பா வரும் ஆ அப்படின்னு வாயை திறக்கலாம் அது ஒரு சிவினாடி வந்துட்டு அப்படி நின்றுடும் ஆ இழுக்க முடியாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்குவோம் அப்படி வந்த சப்தத்தை நீண்ட நேரம் நிறுத்த முடியாததுனால ஆ என்று சொல்லும் நமக்கு என்ன ஆகுது மூச்சு வெளியே போயிடுது அப்ப சட்டென்று அந்த வார்த்தை வந்து நின்று போகுது ஆ அப்படின்னு அதோடு நின்றுமே தவிர அதற்கு மேல் தொடர்ந்து நம்மளால அதை உச்சரிக்க முடியாது அதை நம்ம இயல்பாகவே நிறுத்தணும் ஆனா இப்ப அந்த ஆங்கிற எழுத்தை வந்து நம்ம தொடர்ந்து உச்சரிக்கணும்னா அடுத்தது என்ன பண்ணணும் ஊ அப்படின்னு நீங்க குவிச்சு பாருங்க அந்த ஆ எழுத்த அப்படியே வாய் ஆண் திறந்தது அப்படியே ஊன்னு மாத்தி பார்த்தீங்கன்னா அது நீண்ட நேரம் ஒழிக்கும் ஊன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆன்னு அப்படி சொல்ல முடியாது ஆ ஊ அப்படிங்கிற ரெண்டுக்குண்ட வித்தியாசத்தை தெல்ல தெரிவாக புரிஞ்சுக்குங்க அப்ப எந்த இடத்துல அந்த வாயை திறந்து ஆன்னு சொல்லணும் எந்த இடத்துல அந்த வாயை வந்து குவித்து ஊன்னு சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அந்த ஊவை நம்ம குவிச்சுக்கிட்டே இருக்கணுமாண்ணா இல்ல ஒரு இடத்துல நம்ம முடிக்க போறோம் அப்போ வாயை மூடும்போது தானாகவே என்ன நடக்கும் இம்முன்னு ஒரு சத்தம் வந்துடும் அப்ப இந்த ஆ ஊ இம் ஒரு வாயை திறந்து ஆ ஊ இம்முன்னு முடிக்கக்கூடிய இந்த மூன்று இடத்துக்குள்ள ஓங்காரம் அடங்கிடுது இது மாதிரி ஒரு இயல்பான சப்தத்தை வேற எந்த எழுத்துக்களை வச்சு உருவாக்க முடியாதுன்னு ஞானிகள் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக புரிய இருக்கிறாங்க அதனால் இந்த ஓம்ங்கிறது ஒரு இயல்பான சப்தம் ஒரு இயற்கையினுடைய நீதிப்படி இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லுறாங்க பிரபஞ்சத்தில் அந்த ஓம்காரம் ஒழித்து கொண்டிருக்கிறதுங்கிறத அவங்க சொல்ல வராங்க அதே நீங்கள் வேற கடவுள் பெயர்லாம் இது மாதிரி சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது இந்த ஓம்காரம் மாதிரி நீங்கள் எந்த கடவுள் பெயரையும் சொல்லிட முடியாது எத்தனாயிரம் கடவுள் பெயரை வேணால் சொல்லுங்க அந்த ஓமுக்கு நிகராக அந்த கடவுள் பெயர் வரவே வராது அதே மாதிரி இந்த பெயர்கள் வந்து ரெண்டு வகைப்படுது ஒண்ணு வந்து இடுககுறி பெயர் இன்னொன்னு வந்து காரணப்பெயர்ன்னு சொல்லுது சாஸ்திரம் இப்ப இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கும் இந்த இடுகுறி பெயர் காரண பெயருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓம் என்ற சொல் வந்து காரணப்பெயர்ன்னு சொல்லுது சாஸ்த்ரா காரணப்பெயர்னா அது என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்குள்ளே இருக்கின்ற படைப்பாட்டல் தான் ஈஸ்வரன் பார்த்தோம் இப்ப அந்த படைப்பாட்டல் என்ன செய்யும் முதல்ல ஒன்றை படைக்கும் அப்புறம் படைத்தவற்றை என்ன பண்ணும் காக்கும் பிறகு அந்த வேண்டாதது அல்லது காலாவதியானதைவற்றை என்ன பண்ணோம்னா அழித்திடும் இந்த மூன்று வேலைகளை இந்த படைப்பாற்றல் செய்யுது ஒன்றை படைக்கின்றது பிறகு படைத்தவற்றை காக்கின்றது அந்த காக்கின்ற பொருள் வந்து எப்போ காலாவதியாகதோ அப்போ அதை தானாகவே அழித்து விடுகின்றது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இப்போ இந்த பாடத்திட்டத்தை மீண்டும் மீண்டும் நம்ம இதை கேட்கணும் கேட்க மட்டும்தான் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த படைப்பினுடைய சாராம்சம் என்ன ரகசியம் என்னங்கிறது நமக்கு விளங்குவோம் அதனால இப்போ ஈஸ்வரன் என்பது ஒரு படைக்கும் சக்தி மட்டும்தான்ங்கிறது இங்கே தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க ஈஸ்வரங்கிற வந்து படைக்கிறாரு அப்புறம் காக்குறாரு அழித்தல்ங்கிற முத்தொழிலை புரிகிறார் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே இப்போ வெறும் படைக்கும் சக்தி மட்டும்தான் சொல்றீங்களே எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே படைக்கும் சக்தியே தான் அழிக்கும் சக்தியாகவும் இருக்கிறது எப்படி அழிக்கிறது அந்த அழிவே தான் படைப்பாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னா விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த படைப்பு தான் அழிக்குது அந்த அழிப்பு தான் படைப்பாகவும் இருக்குது இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னா இப்ப ஒரு மலையை உடைச்சிட்டிங்கன்னு வைங்களேன் அந்த மலையை துண்டு துண்டா உடைச்சு கல் எடுத்த நம்ம என்ன பண்ண போறோம் அதுல ஒரு சிலையை செய்ய போறோம் அப்போ உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு பாறையிலிருந்து ஒரு கல்லில் ஒரு அழகான சிற்பம் படைக்கப்படுகிறது ஆனா அந்த பாறையை உடைப்பது ஒரு அழிவு தான் ஆனா அந்த அழிவுலிருந்து ஒரு சிற்பம் படைக்கப்படுகிறது அப்படிங்கும்போது இப்ப அழிவுல ஒரு படைப்பு வருதுங்கிறது நம்ம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ படைப்பாற்றல்ங்கிறது அதுவே அழித்து அதுவே படைத்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம் இப்ப நம்ம எதை படைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா அப்ப அந்த சக்தி எங்க இருந்து கிடைக்குது நமக்கு நம்ம உண்ணும் உணவுல கிடைக்குது இப்ப அந்த உணவை உண்டு நம்ம ஜீரணம் செஞ்ச பிறகு இப்ப நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன சக்தியாக மாறுதுன்னு கடந்த பாடத்துல பார்த்தோம் நமக்கு சப்த தாதுக்களாக மாறுகிறது அப்படின்னு அப்போ நம்ம அந்த உணவை என்ன பண்ணோம் உண்டு அழித்துட்டோம் ஆனா அந்த அழிக்கப்பட்ட உணவு என்னவோ படைச்சிடுச்சு பாத்துங்க உடம்புக்குள்ள பல்வேறு உறுப்புகளாக படைத்துக் கொண்டது அப்ப இங்க என்ன நடக்குது ஒரு அழிவு படைக்கவும் செய்யுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க அழிவுங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா இங்கே நம்ம அழிஞ்சு போயிடுவோம் நம்ம இல்லாமல் போயிடுவோம்னு பயப்படுறமே மரணம்ங்கிறத காட்டு நம்ம பயப்படுறமே அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை இங்க அழிவே ஒன்று கிடையாது இங்கே படைக்கிறது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத இங்க சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்படி இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை மூன்று கடவுள்கள் செய்வதாக பொதுவாக கூறினாலும் அந்த மூன்று கடவுளும் ஒன்றேதான் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த கடவுள் என்ன செய்யறாரு படைக்கிறது மட்டும்தான் செய்றாரு அது காக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வேறு ஒரு பரிமாணத்திற்கு மாற்றப்படுகிறது அப்ப அந்த மூன்று சக்தியும் ஒரே சக்தி தானுங்கிறத தெல்ல தெளிவாக புரிந்துக்கணும் இதைதான் சாஸ்திரம் சொல்வது போல சயின்ஸும் சொல்லுது சயின்ஸ் என்ன சொல்லுது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு அதுவும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் இறந்து போயிட்டா இல்லாமல் போயிடுவேன் நினைக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது வேறு ஒரு பரிணாமத்துக்கு போயிடுது இந்த உடம்பு அவ்வளவுதான் இப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மனசு தான் என்ன ஆக போகுதுங்கிறது இப்போ நம்ம பார்க்குறதா இந்த சாஸ்திர சாராம்சமெல்லாம் அப்போ இந்த மனம் வந்து எப்போ சாணமற்று தன்னை தான் அறிந்து கொள்கிறதோ அப்போ அந்த ஆதியோடு இணைந்து கொள்கிறதுங்கிறது தான் இந்த சாஸ்திரத்தில் சொல்ல வர்ற சாராம்சமே அதுக்கு என்ன தேவைப்படுது மன அமைதி மன ஒருமைப்பாடு இருமைகளற்ற மனநிலையெல்லாம் தேவைப்படுது அது வரமாட்டேங்குது அப்படின்னா கடைசியா இதையாவது முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லத் தரப்போறேன் இந்த ஓம்காரம் தேவைப்படுது இப்ப திருப்பி அந்த ஓம்காரத்துக்குள்ளே வருவோம் இப்ப ஆ என்ற சொல் சொல்லும் போது சொல் பிறக்கிறது ஊ அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்ன அப்படின்னா அது நிலைக்கிறது இப்ப ஆன்னா ஒரு செல்ப் பிறந்துடுச்சு ஊன்னா அது ரொம்ப நாள் சொல்ல முடியும் ஊ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்ப அது நிலைத்து நிற்கிறது அந்த சொல் இறுதியில் என்ன பண்றோம் அந்த இம்மன் அதை முடிக்கும்போது அந்த சப்தம் நின்று விடுகிறது அப்போ அழிக்கப்பட்டு விடுகிறது அப்போ ஒரு அழிவுல இருந்து ஒரு பிறப்பு பிறப்பிலிருந்து ஒரு அழிவுங்கிற ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டே இருக்கு இந்த சுற்றுப்பாதையிலிருந்து நிறுத்த முடியாத அளவுக்கு எல்லாமே நடந்துகிட்டு இந்த பிரபஞ்சத்துல அப்ப ஒரு தோற்றம் ஒரு நிலைப்பு ஒரு முடிவு என்ற மூன்றையும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வார்த்தையில் சொல்வதுன்னா அதுதான் ஓம்காரம் என்ற ஒற்றை வார்த்தை ஓம் என்ற ஒற்றை வார்த்தை இப்ப இந்த ஓம் என்ற பிரணவம் வந்து இயல்பான சப்தான் இந்த ஓம் என்ற பிரணவம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலையும் கூறுகின்ற ஒரு பிரத்யேக சொல் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க இப்ப மீண்டும் நம்ம தொடங்கிய இடத்துக்கே வரலாம் இப்ப அம்மான்னு சொன்னா உங்களுக்கு உங்கள் தாயின் நினைப்பு வரும் லட்டுன்னு சொன்னா லட்டின் ஞாபகம் வந்துடும் ஆக ஒரு சொல் அது குறிக்கும் பொருளை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது அது மட்டும் அல்ல அந்த பொருள் சம்பந்தமான உணர்ச்சிகளையும் நமக்கு கொண்டு வரும் இப்ப ஒரு சொல் சொன்ன உடனே அந்த சொல் சம்பந்தப்பட்ட உணர்ச்சி ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்து எழுந்திருக்கிறது நீங்க கவனிக்கலாம் இப்போ அம்மான்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வர்றதை நீங்க கவனிச்சு பாருங்க அந்த தாய் அன்பு அந்த தாய் உணர்வு தாய்மை உணர்வு உங்களுக்குள்ள வெளிப்படுறதையும் நீங்க பார்க்க முடியும் லட்டுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படும் என்ன நாக்கில ஹச்சில் ஊறும் ஊர்காயின்னு சொல்லி பாருங்க நாக்கில ஹச்சில் ஊறும் அல்லது ஒரு காதலின் பெயரை ஒரு காதலன் சொல்லி பார்க்கட்டும் அவனுடைய முகம் அப்படியே மலரும் அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு சொல்லுக்கு உண்டான பொருளையும் நம்ம புரிந்து அது நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்ப இந்த உணர்ச்சிகளோட சம்பந்தப்பட்ட சொல் தான் இங்க நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த இயக்கக்கூடிய சொல்லை நீங்க எப்படி கையாள போறீங்கிறது தான் இங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அமைந்திருக்கிறது இதைதான் ஞானிகள் சொல்றாங்க தீயவை பேசாதே தீயவை கேட்காதே தீயை பார்க்காதே தவறான ஒரு சொல்லை உன்னுடைய வாயிலிருந்து நீ பேசி பிரயோகப்படுத்திட்டீங்கன்னா அதற்குண்டான பலாபலங்களையும் நீ அனுபவிக்க வேண்டி வரும் ஆகவே ஒரு வாரத்தை பிரயோகப்படுத்துவதற்கு முன்னாடி அதனுடைய பொருள் உணர்ந்து பிரயோகப்படுத்து அதனுடைய நன்மைகளை தெரிந்து கொண்டு பிரயோகப்படுத்து அப்படின்னு பெரியவர்கள் சொல்றது அதனாலதான் தீயவை பேசக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி வராங்க அப்ப அப்படிப்பட்ட நம்ம ஏன் நம்ம ஓம்காரம் ஒரு சொல்ல பிரயோகப்படுத்தணும் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பிரயோகப்படுத்துறோம் கோவிந்தான்னு சொல்லலாம் ராமான்னு சொல்லலாம் நாராயணான்னு சொல்லலாம் என்ன வார்த்தைகள் நீங்க பிரயோகப்படுத்தினாலும் இந்த ஓம்காரத்துக்கு நிகராக எதுவுமே கிடையாது ஏனென்றால் இந்த எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம்காரம் வந்தே தீரும் இப்போ ஓம் நமோ நாராயணா ஓம் நமசிவாயான் தான் சொல்லுவோமே வெறும் நமசிவாயான்னு சொல்ல நாராயணான்னு சொல்ல அப்ப அந்த ஓம்ங்கிற ஒரு வார்த்தையை போடுறோம்னா அந்த ஓமுக்கு நிகராக எந்த மந்திரங்களும் கிடையவே கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக சாஸ்திரம் இங்கு அப்ப இந்த ஓம் என்ற சொல் நமக்குள் இருக்கும் அந்த மாபெரும் படைப்பாற்றலை குறிக்கிறது அந்த சக்தியை நாம் உணர வேண்டும் அப்ப எப்படி நான் உணர வேண்டும் அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்டது உணர்வு சம்மந்தப்பட்டது ஒரு சொல்லுன்னு எப்படி சொல்ல வந்தேன் இப்போ ஊர்காயின்னு சொன்ன உடனே நாக்கில் எச்சில் ஊறும் அம்மான்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு அன்பு மலரும் காதலின்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வளரும் அப்ப இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அந்த சொல்லலிருந்து நமக்கு ஒரு உணர்வு உண்டாகிறத அனுபவமாக்க முடியும் அப்ப அது இந்த உயர்ந்த ஓம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி கொண்டு வந்துடும் இந்த சாஸ்திரம் சுட்டி அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தன் திறமை ஆற்றல் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு கை தூக்கி விட்டு அவனுடைய திறமையை ஆற்றலை அவனுக்கு நினைவுப்படுத்துவது என்றால் இந்த ஓம் என்ற ஒற்றை சொல் என்பதை தெல்ல தெளிவாக வேண்டும் இப்ப இந்த இடத்துல நம்ம திருவாசக பாடலையும் நினைவுபடுத்தி பார்க்கணும் ஏன்னா திருவாசகம் வந்து மணிவாசக பெருமான்டு வெளிப்பட்ட பாட்டுல எல்லாம் ரொம்ப தெல்ல சொல்றாங்க எல்லா ஞானிகளுமே தெல்ல சொல்றாங்க யாரு திருமூலர் சொல்றாரு திருவாசகத்தை எழுதின மணிவாசக பெருமான்னு சொல்றாரு ஆனா இவங்க வாழ்ந்த காலகட்டம் எல்லாம் சமயங்கள் தோன்றாத காலகட்டம் இப்ப சமயங்கிறது என்ன சைவ சமயம் வைணவ சித்தாந்தம் இந்த நிறைய சமயங்கள் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்ப இவங்கெல்லாம் இறைவனை வந்து இருமைகள் அற்ற அனநிய பக்தி செய்து கொண்டு தன்னைத்தான் அறிந்து கொண்ட மகா ஞானிகள் அப்ப இவருடைய பாடல்கள்ல அங்கே இருமைகள் கிடையாது ஆனா இறையில வந்த சிலர்னால இருமைகளை உண்டாக்கப்பட்டு அவர்கள் இவர்களோடு இணைத்து கொண்டார்கள் அவ்வளவுதான் இப்போ திருமந்திரத்தை வந்து சைவ சித்தாந்தத்தில் சேர்த்துக்கிட்டதும் திருவாசகத்தை சைவ சித்தாந்தில் சேர்த்துக்கிட்டது யாரு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள் இப்போ அரசர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்கள் சொல்றதை அரசர்களை கேட்க வைத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளுழைத்து கொண்டார்கள் தான் எனக்கு சொல்ல வருது விஷயம் அப்போ இந்த மாதிரி மகான்களை பாடகளை பிடித்துக்கொண்டு இருமைகளில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் மகான்கள் எழுதுன பாடல்கள் எதுவுமே இருமைகள்ல இல்லை இப்போ திருமந்திரம் வந்து சைவ சித்தாந்தத்துல வருது ஆனா அவங்க உள்ள நுழைச்சுக்கிட்டாங்களே தவிர திருமந்திரம் சைவருக்காக எழுதப்பட்டது அது பொதுவாக அவர் எழுதுனது அவங்க எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாங்க இது போடுற அளவுக்கு எப்படிங்க சக்தி வந்தது யாருக்கு இந்த தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் அரசர்களுக்கு அந்த தகுதி இருந்தது அவர்கள் சமயங்களை காத்தார்கள் வளர்த்தார்கள் அந்த சமயக்குறவர்கள் வந்து வளர்வதற்கும் அந்த சமயம் வந்து வளர்வதற்கும் யாரு ஆதாரமாக இருந்தார்கள் பொருளாதார உதவி செய்தார்கள் அரசர்கள் செய்தாங்க அந்த காலத்துல அப்போ அதனால என்ன பண்ணாங்க சமயம் வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சமயத்திற்கு எதிரான சமயங்களை ஒழிக்க பார்த்தாங்க அப்போ அப்படி பண்ணவங்க தான் என்ன பண்ணாங்க வைணவர்களை துரத்தினாங்க சமணர்களை கழிவேத்துனாங்க நிறைய தவறுகள் செய்தார்கள் சமயத்துல வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது இதெல்லாம் வந்து வரலாற்று சம்பவங்கள் இது வந்து ஏற்கனவே கூறப்பட்ட நிறைய விஷயங்கள் முரண்பாடான விஷயங்கள் இந்த கடவுளின் பெயரால் நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் நடந்திருக்கிறதுங்கிறதையும் புரிந்து இப்ப நம்ம இங்க வந்து எதுலயும் சிக்கக்கூடாது நான் வந்து சைவங்க நான் வந்து வைணவங்கன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா நீங்களும் எதையுமே அடைய முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள போய் சிக்கா மாறிடும் அப்படி எதுவும் இல்லாம தன்னை தான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தனித்துவமான மனோ நிலையில தான் இங்க பயணிக்கணும் ஏன்னா நான் மட்டுமே இருக்கிறேன் ஈஸ்வர சக்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணும் அப்போ நீங்க இந்த இடத்துல மணிவாசக பாடல் நினைச்சு பாருங்களேன் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படிங்கிறாரு அப்ப இந்த ஓங்குகிற மந்திரத்தை எவ்வளவு தெல்ல தெளிவாக அவர் தனக்கு வெளிப்படுத்துகிறாருன்னு புரிஞ்சுக்குங்க அந்த சொல் நமக்குள் மறைந்து கிடக்கும் ஆற்றலை குறிப்பதாகவே இருக்கின்றதுங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வர சக்தியினுடைய பெயர் தான் இந்த ஓங்காரம் இப்போ நம்ம நோக்கம் என்ன அந்த சக்தியை எப்படி வெளியே கொண்டு வருவது அப்படிங்கிறத நம்ம நோக்கம் அப்ப எவ்வளவோ பெரிய பெரிய அறிஞர்கள் மகான்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய உண்மைகளை உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் சாதனங்கள் அத்தனையும் அந்த படைப்பாற்றலின் வெளிப்பாடு அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இருக்கும் அந்த படைப்பாற்றல் நமக்குள்ளும் இருக்கிறது அவர்கள் அதை வெளியே கொண்டு வந்தார்கள் நமக்குள் அது உறங்கி கிடக்கிறது அதை எழுப்பி வெளியே கொண்டு வருவது தான் திருப்பள்ளி எழுச்சின்னு தெரிஞ்சுக்குங்க சரி இப்ப எப்படி அதை நம்ம கொண்டு வர்றது சித்தத்தில் ஏற்படும் சலனங்களை நாம் நிறுத்துவது தான் நம்முடைய உண்மையை நம்முடைய உண்மை சுரூபத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரே வழின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப அத்தகைய எண்ணெய் சிதறங்களை நாம் எப்படி நிறுத்துவது எண்ணெய் அலைகளை நாம் எப்படி நமக்கு வருகின்றன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சு கொண்டால் அந்த எண்ணெய் அலைகளை நாம் நிறுத்த முடியுங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த பாடகம் வந்து கொஞ்சம் இருக்கு பத்து நிமிஷம் லேட்டாக தான் முடிப்பேன் அமைதியாக கேளுங்கள் ஏன்னா நானும் வேகமாக போனால் உங்களுக்கு புரியாது அப்படி வேகமாக முடிக்கவும் இது சாதாரண சப்ஜெக்ட் இல்லை அதனால கொஞ்சம் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து டைம் எடுத்து முடிச்சுக்கலாம் அப்போது நமக்குள் ஏற்படும் அனுபவங்கள் நமக்குள் ஒரு பதிவை உண்டாக்குகின்றது இப்போ நாம் பார்க்கறது நம்ம கேட்கறது நம்ம சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்குள் ஒரு பதிவை உண்டாக்குகின்றன இப்போ கொஞ்ச காலம் கழித்து அந்த பதிவு சம்பந்தமான ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அந்த பழைய பதிவில் இருந்து நமக்கு எண்ணலைகள் தோன்றுகின்றன அப்போ ஒருவன் நமக்கு நல்லது செய்கிறான் என்றால் அது ஒரு பதிவாக நமக்குள் இருக்கிறது அடுத்த முறை நம்ம அவனை பார்க்கும்போது என்ன தோன்றுது இவன் நல்லவன் இவன் நமக்கு நல்லது செய்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுறோம் இப்படி ஒன்று ரெண்டு அல்ல ஆயிரக்கணக்கான பதிவுகள் நமக்குள்ள பதிந்து கிடைக்கிறது இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் சம்ஸ்காரம் அல்லது வாசனைகள்னு சொல்றோம் இப்ப இந்த சம்ஸ்காரம் அல்லது வாசனைகள் நம்ம நம்ம வந்து நம்மளை நம்ம யாரும் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் எண்ண அலைகளா நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்போ அப்படியான இந்த எண்ணெய் அலைகளின் ஓட்டத்தை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் நம்மிடம் அந்த சம்ஸ்காரம் என்ற பதிவுகள் இருக்கக்கூடாது அது வெளியிலிருந்து வரும் புலன் தரும் சுகங்களில் சிக்கக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்ப நம்முடைய புலன்கள் தரும் செய்திகளை நம்மிடம் அந்த சம்ஸ்காரம் என்ற மோத விடாமல் நம்ம தெல்ல தெளிவாக தப்பித்து கொள்ள வேண்டும் அதற்கு எது கை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரணவ மந்திரத்தை பொருள் உணர்ந்து கூறுபவர்களுக்கு தான் அதன் சாத்தியமாகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக மணிவாசக பெருமானும் சொல்றாரு எப்படி நம்ம இதை பொருள் உணர்ந்து சொல்றது இப்ப சாதாரணமாக ஓம்காரத்தை சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஓம் ஓம் அப்படின்னு முனு முணுத்துக்கிட்டோம்னம்னா அதனால நமக்கு ஏதாவது பயணம் கிடைச்சிருமான்னா அப்படி சொல்ல வரல ஓம் ஓம் முணுமுணுக்கிறதல்ல இங்க ஓம்காரத்தை சொல்றது அப்படி ஓம்காரத்தை சொல்லவும் கூடாது அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா சும்மா வெறுமனே ஓம் ஓம்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மனசும் மூளையும் சோர்ந்து போய் தூக்கம் வந்துடும் வேற ஒன்றும் நடக்காது அதனால ஒரு பையனு கிடையாது அப்ப அதாவது நம்ம ஓம் என்ற அந்த பிரணவத்தின் அர்த்தத்தை அறிந்து சொல்ல வேண்டும் அத்துடன் உணர்வு பூர்வமாகவும் சொல்ல வேண்டும் அப்ப அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது அதனால தெல தெரிவாக புரிஞ்சுக்கணும் பிரணவத்தை நம்ம அறிந்து சொல்றதுனா என்ன இப்ப ஓம்காரம் எப்படிப்பட்டது அது யாருடைய பெயரு அதனுடைய தாற்பரியம் என்ன அந்த ஆ ஊ இம் சொல்லக்கூடிய அந்த மூன்று எழுத்துக்கள் என்ன அடங்கியிருக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் அடங்கி இருக்கிறது அப்ப அந்த மூன்றும் இருக்கக்கூடிய அந்த முத்தொழிலை செய்வது யாரு அந்த ஈஸ்வர சக்தி அப்ப அந்த ஈஸ்வர சக்தி எங்கு இருக்கிறது என்னிடத்துல தான் இருக்கிறது அப்ப அந்த சக்தி எப்படி என்னிடத்துல வெளிப்படுகிறது அந்த ஒரு வார்த்தை வெளிப்படும் போது எனக்குள்ள என்ன நடக்கிறது ஒரு உணர்வு எனக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது ஒரு எந்த ஒரு வார்த்தையை ஒரு சொல்லி நான் உபயோகப்படுத்தினாலும் எனக்குள்ள அது உணர்வு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஊருகாயின்னு சொல்ல கேட்டவுடனே நாக்கில் எச்சில் ஊறுது அம்மான்னு சொன்ன உடனே ஒரு அன்பு மலருது அது போல என்னிடம் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அதுல ஓம்காரங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் அது நம்முடைய உணர்வு சார்ந்த விஷயமாக இருப்பதனால் உண்மையில நம்ம யாரு உணர்வேதான் நம்முடைய உண்மை ரியாலிட்டி என்ன பிரக்னை இப்போ இந்த பிரக்னை வெளிப்படுவதற்கான ஒரு ஆழமான அற்புதமான மந்திரம் தான் இந்த ஓம்கார் இப்போ இந்த ஓம்காரத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உணர்வுதாங்கிறத உங்களுக்கு அது காட்டி கொடுக்கும் அப்போ இந்த ஓம்காரத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரேன் இதை வந்து அழகா மணிவாசகர் சொல்றாரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவபுரம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்றாரு அவருடைய திருவாசகத்துல அப்போ இந்த பாட்டினுடைய பொருள் அந்த ஓம்காரத்தினுடைய பொருளை உணர்ந்து சொல்லணும் இதை வந்து தெய்வப்பலவர் சேர்க்கிலார் ரொம்ப அழகா சொல்றாரு உலகெல்லாம் உணர்ந்து ஓதர்கரியவன் அப்ப உணர்ந்துங்கிற ஒரு வார்த்தைய கோட்டிட்டு காட்டுறாரு அதை ஹைலைட் பண்றாரு உணர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் தெய்வப்போலவர் செக்கிலார் சொல்றாரு அப்ப இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து அப்படிங்கிற உணர்ந்து உணர்ந்துட்டு ஒவ்வொரு மகான்களும் அந்த உணர்வை சுட்டி காட்டுறாங்க நம்ம மேலோட்டமா படிச்சோம்னா அந்த உணர்வு உணர்ந்துங்கறதான் புரியாது நமக்கு அப்படியே படிச்சுட்டு போவோம் வேகமா சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவர் செல்வர் சிவபுரம்னு படிச்சுட்டு போவான் ஆனா உணர்ந்துங்கிறது என்னங்கிறத நீங்க எப்ப ஹைலைட் பண்றீங்களோ அப்ப அந்த உணர்வு தான் நான் அப்படிங்கிறத இன்டெரக்டா ரொம்ப மறைச்சு அவங்க சொல்றாங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய தனித்துவமான திறமை நமக்குள்ள மலரணுங்கிறதா இங்க நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பாடத்தை படிச்சா மட்டும் போடாது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் அதற்குண்டான ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் இங்க சுட்டி காட்டுறேன் அப்போ இந்த ஓம் கிர கொண்டு பொருள் உணர்ந்து ஜபம் செய்தால் அது நிகழும் அப்படி இடைவிடாமல் ஜபம் செய்வதன் மூலமாக நம்முடைய சிற்றறிவு பேரறிவை தெரிந்து கொள்ளும் அந்த பேரறிவும் சிற்றறிவும் ஒன்றுதான்ங்கிறது அனுபவமாகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஓம் காரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா சம்ஸ்காரம் குறையும் இதுல நமக்கு என்ன அனுபவங்கள் நிலந்தாலும் அது அது நமக்கு உள்ள இந்த சக்திக்கு எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணிடாது இப்ப இந்த ஓம்காரத்தை சொல்றதுனால நான் பயங்கரமா மாறிடமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஓம்காரத்தை சொல்லும் போது நான் அந்த உணர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நமக்குள்ள அந்த மலர்வு வந்தாலும் இந்த உடலுக்கு உண்டான நியதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் இதுல நீ எதையும் விடுபடுத்திக்க முடியாது அப்போ நம்ம ஜென்ரலா என்ன பண்ணணும் இந்த வாசனைகள் அனுபவ பதிவுகள் சம்ஸ்காரம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஓம்காரத்தை ஜபிக்கணும் அப்படிங்கிறத புரிந்து இப்ப இந்த ஓம்காரத்தை ஜபிக்கிறதுக்கு எப்படிங்கிறத நான் சொல்றேன் கடைசியை சொல்றேன் இன்னும் நம்ம இந்த விஷயத்தை தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ மகான்கள் சொல்கிறாங்க இந்த உடலுங்கிற ஒரு கருவிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது நீ தான் இந்த ஈஸ்வர சக்தி உனக்குள்ளே தான் எல்லாமே அமைந்திருக்குங்கிறத நமக்கு ஏழு சக்கரங்களில் ஏழு சுரப்பிகள் வாயிலாக நம்ம கடந்த பாடத்தில் தொட்டு பார்த்தோம் முழுமையாக அதை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருந்தோம் ஏன் அப்படின்னா அது இந்த மாதிரி கடைசி வகுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை தள்ளி வச்சுருந்தேன் இப்போ இந்த ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அதுக்கு ஏழு சுரப்பிகளும் நம்ம பார்த்தோம் என்னென்ன இப்போ மூலாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சிறுநீரகம் சுரப்பி சுவாதிஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிணநீர் கணுன்னு சொல்லக்கூடிய லிம்போடுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த நிணநீர் கணு வந்து நமக்கு ஒரு சுரப்பி இருக்குது அந்த இடத்துல அது வந்து சுவாதிஸ்தானத்தில் இருக்குது மணிப்பூரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கனயம்ங்கிற ஒரு சுரப்பி இருக்குது அனாகதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைமஸ் சுரப்பி விசக்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு சுரப்பி ஆக்னான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி சகஸ்திரஹாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீனியல் சுரப்பி அப்போ இது போல ஏழு சக்கரங்களுக்கும் ஏழு சுரப்பிகள் நம்ம உடம்புல இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த ஏழு சுரப்பிகளும் எப்படி உண்டாச்சு நம்ம உன்ற உணவின் மூலமாக தான் உண்டாச்சு இப்போ இந்த உணவு வந்து ஒரு சாரமாக மாறி அது நமக்குள்ளே போய் ஒரு சக்தியாக மாறி ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக பரிணமித்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஒரு ஆற்றல் ஒரு உடலுங்கிற ஒரு ஆற்றலாக மாறி அந்த உடல் வழியாக நம்ம அந்த உணர்வை அறியக்கூடிய ஒரு அபரிமிதமான ஆற்றல் நமக்குள்ள வெளிப்பட போகுது அதற்கு எது கருவினா இந்த உடல் தான் கருவி அந்த புரிந்து அடையாளம் காட்டு கீழே பனிரெண்டு அங்குளம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அருகில தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் குடியிருந்தானே திருமந்திரம் பாடல் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது அதாவது இப்போ அந்த ஓம்காரம் தான் அந்த மூலாதாரத்தில் இருக்குங்கிறத திருமந்திரம் சுட்டி காட்டுது மூலாதாரங்கிறது எங்க இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுரப்பிகள் இருக்கும் அந்த சுரப்பிகளுக்கு உண்டான மாதிரி சக்கரங்கள் எங்கெங்க இருக்குங்கிறது நம்ம யோக பாடல்கள் படிச்சுருக்கிறோம் அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஓம்கார மந்திரத்தை சொன்னால் என்ன நடக்கும் மூலாதாரத்தில் என்று முறையாக இங்குள்ள சக்தியை விழிக்க வைக்கும் மந்திரம் தான் ஓம் அப்ப இதை உணர்ந்து செய்தால் உடலையும் உயிரையும் இணைக்கும் இறைவன் விரும்பி அங்கு குடியிருப்பான்னு சொல்லுது திருமந்திரம் இப்ப ஓம்காரங்கிறது என்னன்னா நாதசக்தி அந்த நாதசக்தி எங்க வருது இந்த ஒவ்வொரு சக்கரங்கள் வழியா பாஸ் ஆகி நம்ம மேல் நில நிலையாகி எங்க வரப்போகுது ஆக்னா சக்கரத்துல வந்து அங்க பெண் சக்தியாக இருக்கக்கூடிய பிந்து சக்தியோட இணைந்து அங்கு ஒரு வாழை உருவாகி அங்கு ஒரு அமிர்தம் சுரக்குதுன்னு சொல்லி சித்தர்கள் பாடல் நமக்கு சொல்லுது இப்போ இதெல்லாம் ஏன் அப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா இங்கே ஒரு ரசவாதம் நடக்கணும் நம்ம உடம்புல நம்ம உடம்புல வந்து ஒரு ரசவாதம் ஆல்கமி நடக்கணும் இது நடந்தாதான் இப்போ எப்படி இரும்பு தங்கமாக மாடும் ஆல்கமியில் இப்போ இரும்பு தங்கமாக மாற்ற போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு மாதிரி ஒரு ரசவாதத்தை இந்த உடலில் நம்ம அந்த ரசவாதத்தை புரிஞ்சோம் அப்படின்னா நமக்குள்ள ஞானம் அதுக்குண்டான ரகசியங்கள் தான் சித்தர்கள் வந்து பரிபாசையில் சொல்றாங்க இது அருணகிரிநாதர் அழகாக சொல்றாரு நாதபிந்து கலாதி நமோ நமோ கீழே இருக்கிற நாதமோ பிந்துமோ கலக்கும் போது நமக்கு அந்த இதைத்தன்மை வெளிப்படும் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு திருமூலர் வந்து என்ன சொல்றாரு இந்த மந்திரம்தான் தன்னை அறிந்த பின் கூவி கொண்டீசன் குடியிருந்தானேங்கிறாரு நாபிக்கு கீழே பனிரெண்டு அங்கலம் தாவிக்கும் மந்திரம் தன்னை அருகிலர் தாவிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் கூபிக் கொண்டீசன் குடியிருந்தானேங்கிற திருமந்திரம் சுட்டி காட்டுது இந்த ஓம்காரத்தை அப்ப நம்ம பொருள் உணர்ந்து உச்சரிக்க வேண்டும் அப்பதான் நம்ம பிறவா பெருநிலையை அடைய முடியும் இந்த திருமலர் இன்னொரு பாடலையும் தெளிவுபடுத்துறாரு அந்த இந்த பாடலாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கங்க கேட்டதன் மூலமாக சந்தேகம் தெளியணும் ஒரு டைம் கேட்டால் சந்தேகம் தெளியாது அதை பல முறை தான் சந்தேகம் தெளியும் அப்படி சந்தேகம் தெளிந்த பிறகு நீங்க எதை நாடுன்னோ அந்த நாட்டை உங்களுக்கு கிடைச்ச உடனே அதுல நிலையாக நிக்கணும் அதான் இப்ப நான் உங்களை சுட்டி காட்டிகிட்டே இருக்கேன் இப்ப திருமந்திரம் இன்னொன்று சொல்லுது மேலை நிலத்தினன் வேதாக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பார்நந்தி இன்னி அதை தான் சொல்றாரு மேலை நிலத்தினன் வேதாக பெண் பிள்ளை மேல வந்து ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான் மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க ஏழை எழுப்பி அப்படின்னா அந்த ஏழு நிலைகளை தாண்டி மேல போய் இவளை சந்திக்க வச்சிட்டம்னா பாலனும் ஆவான் பார் நந்தி ஆனையே அப்ப என்ன சொல்றாரு இது எனது குருநாதன் நந்தி மேல் சத்தியம்ங்கிறாரு பார்நந்தி ஆணையேங்கிறாரு அவருடைய குருநாதன் வந்து நந்தீஸ்வரம் நந்தி அப்போ அவர் மேல ஆணையிட்டு சொல்றாரு அப்ப திருமூலருடைய குரு நந்தி பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து இந்த மூலாதாரம் தான் ஓம்காரத்துக்கு மூலம் அப்படிங்கிறத அகத்தியருடைய அந்தரங்க தீட்சையும் சொல்லுது காணவே ஓங்காரம் பிரதானம்தான் கருவான ஆதார மூல பீடம் அப்படின்னு சொல்லுது இது வந்து அகத்தியர் அந்தரங்க தீட்சா விதி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூலில் பாடல் முப்பத்தி ரெண்டுல ஓம்காரத்தை பத்தி அகத்தியர் சொல்றாரு அப்ப இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் தலையானது இந்த மூலாதாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்ப இந்த மூலாதாரத்தை நம்ம வந்து அடிமூலம்னு சொல்றோம் இத மனக்கண்ணால் உள்முகமாக மூலாதாரத்தை பார்த்து நம்ம தியானிக்கணும் இப்படி உள்முகமாக பார்ப்பதற்கு பெயர் வந்து பிரத்யாகாரம்னு பேரு அட்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம்னு சொல்றோம் இப்ப மனதை வந்து மூலாதாரத்துல நிறுத்தி ஓம் என்னும் மந்திரத்தை உள்ளேயே உச்சாரணம் செய்து நாம் தியானம் செய்ய வேண்டும் இப்படி தினந்தோறும் தியானம் செய்தால் இப்போ சித்தர்கள் வழிபாட்டு முறையில் அந்த பாலாம்பிகை என்ற வாழைத்தாய் அறிவு ஒளி வடிவால் நமக்கு தோன்றி நம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நல்குவாள் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்றாரு அப்போ அறிவு எங்க இருக்கு அந்த பிட்ரியூட்ரி கிளாண்ட்ல இருக்கு அதாவது நம்முடைய ஆக்னா சக்கரத்துல இருக்கு இப்ப இந்த அறிவு பிரகாசிக்கணும்னா நமக்கு என்ன வெளிப்படணும் கீழிருந்து இந்த சக்தி மேலெழுந்து வரணும் இப்ப இது குண்டானி சக்தின்னு எடுத்துக்கொண்டு ஏதோ உள்ள இருந்தால் அப்படி ஒவ்வொரு சக்கரமா கிராஸ் பண்ணி கொண்டு வரதா அப்படி இல்லை இந்த ஓம்காரத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆழமா உணர்வு அதை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அறிவு பிரகாசம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சூட்சமாக சித்தர்களை வந்து பரிபாசையில சொல்றாங்க அப்படி இந்த ஓம்காரம் தான் மூலாதாரம் என்பதை அகத்திற்பரிபூர்ண ஞானம்ன்ற ஒரு நூலும் சுத்தி அது என்ன சொல்லுதுன்னா ஓமியன்ற பிரணவமே மூலப்பீடம் அப்படின்னு அதுவும் திருப்பி திருப்பி சொல்லுவது ஏன்னா இது இல்லாம நீங்க இறைவனை பிடிக்க முடியாது தன்னை தான் அறிந்து கொள்ள முடியாது யாருக்கு அஜ்ஞானிகளுக்கு இப்போ தன்னுடைய ஞானத்தை உடனே உள்வாங்கக்கூடிய திறமைசாலிகள் இருக்காங்க இப்ப ஞான சம்பந்தருக்கு வந்து சிறு வயதிலேயே ஞானம் வந்துருச்சு அவர் ஒன்றும் பெரிய ஞான புத்தகம்லாம் படிக்கல அப்போ என்ன காரணம் முற்பிறவிகளுடைய அந்த அனுபவம் அவருக்கு இந்த பிறவில உடனே அந்த ஞானத்தை கொடுத்துருச்சு நமக்கு இந்த பிறவில அப்படி கிடைக்கல நம்ம தான் பல சம்ஸ்காரங்கள் வச்சுக்கிட்டு இருக்கவங்க பல எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு வினாடி சும்மா இருக்க மாட்டேங்குது இந்த கிளாஸ் எப்போ முடியும்னு துடிக்குது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி ஓம்காரம் புரியும் அதுதான் பிரச்சனை அப்போ இந்த மூலாதாரத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதுதான் காரணத்தேகம் இந்த காரணத்தேகம் அழியாம நீங்க பிறவிய கடக்க முடியாது ஏன்னா மூன்று தேகங்கள் நமக்கு இருக்குன்னு பார்த்தோம் என்னென்ன தேகம் ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம இப்ப இந்த ஸ்தூல தேகம் இந்த பரு உடல் சூட்சம தேகம்ங்கிறது இந்த மனம் இந்த மனம் தான் இந்த உடல் எடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்ப இந்த மனம் வந்து எங்கிருந்து வந்தது காரணத்தேகத்தினுடைய படைப்பு காரணத்தேகம் யாரு ஈஸ்வரன் காரணத்தேகம் என்ற நிலையில் மூலாதார சக்கரம் இயங்குகின்றது இதை வந்து பட்டினத்தார் சொல்றாரு வெட்டாத சக்கரம் அப்படிங்கிறாரு எப்படி சொல்றாருன்னா வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்து நுல்லே முட்டாத பூசை என்றோ குருநாதன் முழிந்ததுவே அப்படின்னு சொல்லி இந்த அகார உகார மகார நாத விந்துங்கிற ஐந்து விஷயங்களையும் ஐந்து பூதங்களுக்குடைய பஞ்ச பூதங்களுக்குள்ள இந்த மூலாதாரம்ங்கிறத நமக்கு முடிவு பெறும் அந்த மூலாதாரம் எங்க வரும் ஆக்னேங்கிறதுக்குள்ள வந்து ஆனந்தமயமான பிற்ருட்டி கிளான்ஸை தாண்டி பீனியல் கிளான்ஸ்ல போய் சகஸ்திரஹாரங்கிற அந்த ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை இதழ் மலரக்கூடிய அந்த பேரறிவு நமக்குள்ள பிரகாசிக்கும் ஏனென்றால் அந்த பேரறிவுக்கு வேறாக நாம் இல்லை அதை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சூரி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பாடத்திட்டத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஓம் தத்